नमामि गुरुरात्मेति கவத்ச்சாரியாராயணம்ூத்தாஷியந்தேவந்த புனப்பு ஈரோராமேதி மூர்பேதவி வோமவா திணாமூரே நம சாசிவாரம்மியமாச்சாரியப்பந்தே குருபரம் ஸூலோமாசமோ சூக் சாசனமயேந்திரை சாத்தம் ஃபிரௌ தச்சரீர அணம் சாட்சி போதஸி போதாசோ கத்த சாத் புணியோ ஆச்சாரிய பகவத்பாதர் அவர்கள் தத்துவஜானத்தை தெளிவாக உபதேசிப்பதற்காக இந்த கிரந்தத்தின் துவக்கத்தில் ஆத்மாவுக்கு உபாதியாக இருக்கக்கூடிய மூன்று அம்சங்களை குறிப்பிடுகிறார்கள் முதல் உபாதி ஸ்தூல சரீரம் இரண்டாவது உபாதி சூக்மசரீரம் மூன்றாவது உபாதியாக காரணசரீரம் குறிப்பிடப்பட்டது இந்த முதல்கிறத முன்னாடியிலிருந்து போட்டுக்கலாம் காரணசரீரம் முதல் உபாதி சூக்மசரீரம் ரெண்டாவது உபாதி மூணாவது உபாதி ஸ்தூல ஷரீரம் ஆத்மா சுத்த சைதன்யம் உபஹிதமாக து இந்த சுத்த சைத்தன்யமான ஆத்மா நித்தியமானது நிர்விகாரமானது எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது சர்வகதா நேற்றுக்கு சொல்லலை இதெல்லாம் இப்போ அதனுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லுகிறேன் சாஸ்திரங்களில் ஆத்மாவினுடைய லக்ஷணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன உண்மையில் அதை சொற்களால் விளக்க முடியாது என்றாலும் ஒரு சில முறைகளின் மூலம் சொல்லாமல் சொல்லுவது என்பதன் முறையில் அது விளக்கப்பட்டிருக்கிறது ஆத்மா நித்யகா ஆத்மா நிர்விகாரகா ஆத்மா சர்வகதா ஆத்மா ஏகா ரொம்ப முக்கியம் சர்வகதாத் ஏகத்துவம் சித்தியதி எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதாலேயே அது ஒன்று என்பது சொல்லப்பட்டது ஆகிறது ஆத்மா ஏக் சர்வகதா ஏகா ஆத்மா அப்பிரமேய எல்லாம் கீத இதில் ஆத்மா அப்பிரமேய ஆத்மா ஸ்வப்பிரகாச ஆத்மா சர்வப்பிரமாண அகோச்சராக ஆத்மா அச்சித்யா சர்வப்பிரமாண அகோச்சரான்னு சொன்னாலே அது வந்தாச்சு இருந்தாலும் திரும்பவும் ஒரு வாக்கியம் சொல்லி சொல்கிறேன் சொல் ஒரு சொல்ல சொல்லி சொல்கிறேன் ஆத்மா அச்சித்தியா நித்தியகன்னா என்ன மூணு காலத்துலையும் இருக்குது எல்லா காலத்துலையும் இருக்குது சொல்லப்போனால் கால அதீதமாகவே இருக்கிறது ஆத்மா காலத்துக்கு சாட்சி ஆத்மா காலத்துக்கு உட்படாதது இந்த உபாதிகளெல்லாம் காலத்துக்கு உட்பட்டது அப்போ நீங்கள் உடனே போட்டுக்கணும் உபாதியைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் மொத்தமாக சேர்த்து அனாத்மானு சொல்லிவிடுறோம் காரண சரீரம் சூக்ஷ்ம சரீரம் பொதுவாக காரண சரீரத்தை சொல்கிறது இல்லை அது அஜ்ஞானம்ங்கிறதுனால அது அப்படி சொல்கிறது இல்லை அதனால் சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரம் காரணசரீரம் இன்க்ளூடட் அனாத்மான்னு சொல்லணும் இதுக்கு நேர் மாறானது அனாத்மாவனுடைய லக்ஷணம் ஆத்மாவனுடைய லக்ஷணங்களுக்கு நேர் எதிரடையானது நேர் மாறானது அனாத்மாவனுடைய லக்ஷணங்கள் அனாத்மா அனத்திய அனத்மா சவிக்கார அனத்மா அல்பத்திரணோச்சரூர்லக் ஆம அனத்மா அனத்மாச்சி இன்னொரு லக்ஷணத்தையும் சொல்லிவிடுறேன் அனாத்மா மித்யா ஆத்மா சத்தியா இந்த லக்ஷணமெல்லாம் நன்னாக புரிஞ்சாதான் வேதாந்தமே புரியும் புரிகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த லக்ஷணம் ஆத்மாவோடய லக்ஷணங்கள் அனாத்மாவோடய லக்ஷணமெல்லாம் பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்திலேயே பகவான் பதினோராவது ஸ்லோகத்திலேருந்து இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்துக்குள்ளே விளக்கியிருக்கார் ஆகவே அனாத்மாவினுடைய தர்மமெல்லாம் இது ஆத்மாவினுடைய தர்மம்னாலும் லக்ஷணம்னாலும் ஒன்று தான் அனாத்மாவுடைய தர்மமெல்லாம் இது அப்படின்னு பிரித்து முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் சுருக்கமாக சொல்கிறோம் ஆத்மா சரீரத்தினுடைய ஒரு அவயவமும் கிடையாது ஆத்மா சரீரத்திலிருந்து தோன்றக்கூடிய வஸ்துவும் அல்ல ஆத்மா ஷரீரத்தோட குணமும் அல்ல ஆத்மா ஷரீரத்தினால் வரையறுக்கப்படுவதும் இல்லை எல்லாம் வந்து இங்கிலீஷில் நீங்கள் திங்க் பண்ணிக்கணும் ஆத்மா வந்து ஆத்மா ஷரீரத்தினருடைய ஒரு அம்ஸ் ஒரு அம்சம் இல்லை பார்ட் இல்லை ஆத்மா வந்து ஷரீரத்தினுடைய பார்ட்டும் இல்லை ஆத்மா வந்து ஷரீரத்தினுடைய ப்ராடக்டும் இல்லை அதுலேருந்து தோன்றதும் கிடையாது ஆத்மா வந்து ஷரீரத்தோட ப்ராப்பர்ட்டி குணமும் இல்லை ஆத்மா ஷரீரத்தினால வரையறுக்கப்படுவதும் இல்லை லிமிட் பண்ணவும் முடியாது ஆத்மா ஷரீரத்தை வியாபித்து ஷரீரத்திற்கு அனுகிரகம் பண்ணிக்கொண்டிருக்கிறது ஸ்தூல சூக்ம காரண சரீரங்களை வியாபித்து அதற்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறது அதே சமயம் அவைகளால் எள்ளளவும் பாதிக்கப்படுவதில்லை இந்த ஆத்மா ஸ்தூல சூக்ம ஷரீரம் இல்லை என்றால் உணர முடியாது ஆனால் உணர முடியவில்லை என்பதற்காக அது இல்லை என்று சொல்லக்கூடாது நான் இருக்கிறேன் என்று நினைப்பதற்கும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கும் சூக்ஷ்மசரீரமும் ஸ்தூல சரீரமும் தேவை அகம் அஸ்மி நான் இருக்கிறேன் என்று நினைப்பதற்கும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கும் சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தினுடைய அவசியம் தேவை ஆனால் அவைகள் இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன் என்பதில் சந்தேகம் கிடையாது அதுதான் கஷ்டமாக இருக்கும் புரியாது எல்லாரும் என்ன நினச்சுன்ருக்கோன்னா நம்ம வந்து செத்து போனதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இருக்கோங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நினைக்கிறோம் அது வள்ளுவர் சொல்லிவிட்டார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் உயிர்ப்பு மாதிரி தூங்கி எந்திரிக்கிறோம் தூங்கி எழுந்தால் இதே சரீரத்தில் எழுந்திரிக்கிறோம் செத்து போனால் இந்த சரீரத்தை விட்டு ஞானி இன்னொரு சரீரத்தில் எந்திரிக்க மாட்டான் அக்ஞானியாக இருந்தால் இன்னொரு சரீரத்தில் எந்திரிப்பான் ஆகவே இதெல்லாம் ஆத்மாவனுடைய தன்மைகள் ஆத்மாவனுடைய லட்சணங்கள் இப்போ இதெல்லாம் நான் ரொம்ப வேகமாக சொல்லியிருக்கேன் ரொம்ப வேக வேகமாக சொல்லிவிட்டேன் ஆத்மா திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கணும் நித்தியாக நிர்வீகாரா சர்வகதாக இந்த லட்சணங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப நினச்சி பார்க்கணும் ஆகையினால ஆத்மாவோடய லட்சணமும் அனாத்மாவோடய லக்ஷணமும் நமக்கு புரிஞ்சிருக்கு வச்சுப்போம் புரிஞ்சாலும் புரியாட்டாலும் புரிஞ்சிருக்கு உபன்யாசத்துக்காக புரிஞ்சிருக்குன்னு வச்சுப்போம் இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா ஆத்மா வந்து நிர்வீகாரமாக இருக்கிறது அனாத்மாவோ சவிகாரமாக இருக்கிறது சவிகார ஜடமாக இருக்கிறது முக்கியமான லக்ஷணம் ஆத்மா சேத்தனம் அனாத்மா ஜடம் அப்படி இருக்கும் பொழுது ஜடமான அனாத்மா கர்த்தா போக்தா ஆக முடியாது இப்போ வந்து மைக்கு வந்து கர்த்தா போக்தான்னு சொல்ல முடியாது இந்த பேப்பர் வந்து கர்த்தா போக்தான்னு சொல்ல முடியாது கர்மாவை பண்ணுறதும் கர்மாவோட பலனை அனுபவிக்கிறதும் ஜட பதார்த்தத்தினால முடியாது சேதன பதார்த்தம் ஆத்மாவை வந்து கர்மா கர்த்தா போக்தா சொன்னால் என்ன ஆகிடும் அதுக்கு சவிகாரத்துவம் வந்துடும் ஆத்மாவுக்கு கர்த்திருவம் போக்திருத்தத்தை சொன்னால் அது சவிகாரமாக ஆகிவிடும் அதோடய லட்சணமோ என்ன லக்ஷணம் நிர்வீகாரம் ஆக நமக்கு இப்போ என்ன பண்ணுறது யார் சம்சாரி ஆத்மா சம்சாரின்னு சொல்ல வழி ஆத்மா சம்சாரின்னு சொன்னால் ஆத்மா சவிகாரி ஆகிடும் அனாத்மா சம்சாரின்னு சொல்ல முடியாது ஏன்னா அது ஜடம் அனாத்மா ஜடத்வாத் சம்சாரி நபதி ஆத்மா நிர்விகாரத்வாத் சம்சாரி நபதி புனா கஹா சம்சாரி யார் சம்சாரி அப்படின்னா அதுக்கு தான் சாஸ்திரம் சொல்கிறது இதுக்கு இதுக்கெல்லாம் சம்சாரிங்கிறது யாருன்னு கேட்டால் போதாபாசோ புத்திகதா இந்த ஆத்மா மாதிரியே ஆத்மா மாதிரியே ஒன்று இருக்குது அதுதான் போதாபாசா போத ஆபாசக அது அந்தகரணத்தில் பிரதிபிம்பிக்கிறது அந்தரணத்தில் பிரதிபிம்பிக்கிறது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆத்மபோதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது அற்புதமான ஸ்லோகம் சதா சர்வகோபியாத்மா நசர்வற்றாவேவாவேதே சுதிபிம்பத்து இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது சொன்ன ஆத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்றாலும் அது எங்கும் அது விளங்குவதில்லை ஆத்மா எங்கே இருக்குன்னா சர்வகதா ஆத்மா சர்வகதா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்றாலும் சர்வகதோப்பி சதா சர்வகதோப்பியாத்மா ந சர்வற்ற அவபாசத்தே எல்லா இடத்திலும் அது விளங்குவதில்லை எங்கு விளங்குகிறது புத்தவ் ஏவ அவபாசேத புத்தியில் தான் அது விளங்குகிறது எப்படின்னா ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத் தூய்மையான கண்ணாடியில் அல்லது தூய்மையான பளிங்கில் ஏதோ ஒன்று பண்ணும் தூய்மையான இடத்தில் சூரியனோட தூய்மையான இடம் இல்லை தூய்மையான பொருள் கண்ணாடி போன்ற பொருளில் ஸ்வச்சோ ஸ்வச்சாவேவ ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத் ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத்து அவபாசேத இதுக்கு சாதாரணமாக திருஷ்டாந்தம் என்ன சொல்லுவோம்னா வெளிச்சம்தான் திருஷ்டாந்தம் வெளிச்ச திருஷ்டாந்தம் இருக்கேன் பார்த்துப்போம் கையை எடுத்து கையை கொண்டு வந்து தான் இப்போ நான் முதல்ல சிலதெல்லாம் சொன்னேனே ஆத்மா ஆத்மா ஷரீரத்தினுடைய அம்சமும் இல்லை ஆத்மா ஷரீரத்தினுடைய சரீரத்திலேருந்து தோன்றக்கூடியதும் கிடையாது சரீரத்திலேருந்து தோன்றக்கூடிய பொருளும் அல்ல ஆத்மா சரீரத்தோட குணமும் இல்லை ஆத்மா சரீரத்தினால் வரையறுக்கப்படுவதும் இல்லை ஆத்மா ஷரீரத்தினால் வரையறுக்கப்படுவதும் இல்லை ஆத்மா இல்லை என்றால் விளங்குவதில்லை ஆத்மா இல்லை என்றால் ஷரீரம் விளங்குவதில்லை ஆனால் ஆத்மா சரீரம் அல்லை அதுக்கு நல்ல திருஷ்டாந்தம் வெளிச்சம்தான் இப்போ எடுத்து இப்போ கை நன்னா தெரியறது இருட்டில் காட்டினா தெரியாது வெளிச்சத்தில் காட்டினா தான் நான் தெரியும் இப்போ சொல்லுங்க வெளிச்சம் கையினுடைய அம்சமாக வெளிச்சம் கையிலிருந்து தோன்றக்கூடிய ஒன்றா இப்படின்னு உடனே ஏதாவது ஒளி இழி வர்றதா கையிலிருந்து தோன்றக்கூடிய ஒன்றா வெளிச்சம் கையினுடைய குணமா கையினால் வெளிச்சம் வரையறுக்கப்படுகிறதா வெளிச்சம் இல்லை என்றால் கை தெரியுமா கையில்லாவிட்டாலும் வெளிச்சம் இருக்குமா இருக்காதா இதெல்லாம் புரிஞ்சு திருஷ்டாந்தம் உங்களுக்கு இது திருஷ்டாந்தம் நான் அப்ளை ஆகிறது எல்லா விதத்துலேயும் அப்ளையாக இருது ஆனால் வெளிச்சம் வந்து ஜடம் விவகாரத்தில் நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும் அது இது மாதிரி ஆத்மாவையும் புரிஞ்சுக்கணும் அப்படி சுத்த சைத்தன்யத்தை அந்த சாட்சியை நேற்றைக்கு அதை சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் அதை மறக்க மாட்டேன் அஹம் அஹம் அஹம் அஹம்னு சொல்லி சர்வதாஸ் புரித்து நான் அப்படி இப்படி போட்டு பாருங்கள் நான் இந்த சரீரத்திலிருந்து தோன்றியவன் அல்ல நான் இந்த சரீரத்திலிருந்து இல்லை நான் இந்த சரீரத்தின் ஒரு பகுதி அல்ல பகுதி வரும் புதுசு புதுசாக வான் இந்த சகு சரீரத்தின் ஒரு பகுதி அல்ல நான் இந்த சரீரத்திலிருந்து தோன்றியவனும் அல்ல நான் இந்த சரீரத்தின் குணமும் அல்ல ப்ராப்பர்டி நான் இந்த சரீரத்தின் குணமும் அல்ல நான் இந்த சரீரத்தினால் வரையறுக்கப்படுபவனும் அல்ல நான் இல்லை என்றால் இந்த சரீரம் விளங்காது நானே இல்லைன்னா அப்புறம் சரீரம் எங்கே விளங்குது நான் இந்த சரீரம் முழுவதையும் வியாபித்து இந்த சரீரத்திற்கு அனுகிரகம் பண்ணி அதே சமயம் இந்த சரீரத்திற்கு நான் வேறானவன் இப்படி வெளிச்சம் இது இந்த சப்தங்கள் இந்த பதங்கள் இதெல்லாம் வச்சுட்டு புரிஞ்சுக்கணும் அதனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது சம்சாரின்னு ஆத்மாவின்னு சொல்ல முடியாது இதனால் சம்சாரின்னு ஆத்மாவின் சொல்ல முடியாது அனாத்மா ஜடமாக இருக்கிறதுனால அதையும் சொல்ல முடியாது அதனால் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அதுக்கு பேர் தான் என்னது போதாபாசகா இதை வந்து சாதாரணமாக சிதாபாசன்னு சொல்லுவோம் இங்கே வந்து போதாபாசகான்னு லகு வாக்கிய விருத்தி சொல்கிறது அதனால் நம்ம போதாபாசன்னே சொல்லிகிட்டுருப்போம் ஏன்னா டெக்ஸ்ட் அப்படி சொல்கிறதுனால போதாபாசன்னு சொல்லுவோம் நமக்கு வந்து இந்த உண்மை தெரியலை சாஸ்திரம் படிக்கிற வரைக்கும் தெரியலை சாஸ்திரம் படித்து ஒரு இடத்துல அதுக்குன்னு நேரம் கொடுத்து முழு மனசு அதில் செலுத்தி அதுதான கஷ்டம் புழுசா அரைமுறையாகவே ஒன்றரை மணி நேரத்தில் மனசு கிளாஸில் எத்தனை நேரம் இருந்ததுன்னா அதுவே சந்தேகத்தில் இருக்கும் ஆனால் முழு மனசை அதில் செலுத்தி நம்ம புரிஞ்சுக்க தெ தெரிஞ்சுக்கிற போது தான் அந்த ஓஹோ நாம் வேற இது வேறேன்னு தெரிகிறது அப்போது சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னு நம்ம இதுவாகவே ஆகி இந்த சிதாபாசனுடைய ரூபமாகவே இருக்கோமே தவிர சித்து வேற சிதாபாசன் வேறேன்னு நமக்கு பிரிக்க தெரியலை அதனால் சாஸ்திரம் என்ன பண்ணுறது சிதாபாசன்தான் சம்சாரி இந்த சிதாபாசனாக நீ உன்னை நினைச்சின்னு நீ வந்து சிதாபாசன் கிடையாது நீ வந்து நித்தியசுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த ஸ்வரூபமான சர்வகதமான ச நீ அப்படின்னு நமக்கு அது புரிய வைக்க போகிறது ஆகையினால் இந்த விஷயத்தையெல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணி இந்த போதாபாசனாக உன்னை நீ நினச்சின்னு இருக்க உண்மையிலே போதாபாசன் நீ இல்லை நீ ஆபாசன்ன போதகா நீ வந்து போதஸ்வரூபம் ஆகனால ஆபாசத்தை போய் சத்தியம்னு நினைக்காது மித்தையை போய் சத்தியம்னு நினச்சி பொய்யை போய் மெய்யின்னு நினைச்சி பொய்யையே மெய்ய என்றென்று நம்பும் புலையர்காள் அப்படின்லாம் திட்டுறாங்க பெரியவர்கள்லாம் பொய்யை மெய்யென்று நம்பும் புலையர்கள் திட்டுறது புலையர்னால் என்ன தெரியுமா அர்த்தம் சண்டாளகான்னு அர்த்தம் பொய்யை மெய்யென்று நம்பும் புலையர்கள் இந்த பொய்யையே மெம் மெய்யின்னு நினச்சு அதனால தான் எல்லா துக்கமும் வருகிறது ஆக இந்த சிதாபாசித் விவேகத்தை இங்கே பண்ணப்போகிறார் ஏன்னா மகா வாக்கியத்தில் வந்து ரொம்ப முக்கியம் தொம்பத விசாரம் நான் யாருங்கிறத நான் முதல்ல புரிஞ்சாகணும் அப்புறம் நான் யாருன்னு நன்னா புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் தற்பத விசாரமெல்லாம் ரொம்ப சிம்பிள் சுருக்கமாக முடிச்சுட்ல நான் யாருங்கிறது எனக்கு புரிஞ்சால் நீங்கள் யாருங்கிறது எனக்கு புரியும் இந்த உலகம் முழுக்க என்னங்கிறதும் புரியும் அப்புறம் அந்த கடவுளும் என்னங்கிறது புரியும் எல்லாமே புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்னென்னா எல்லா சரீரங்களும் என் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன ஈஸ்வரனே என் மீது புரிஞ்சுப்போம் ஈஸ்வரன் இப்போ ஜலம் வந்து சொல்கிறது ஜலம் பேசுறதுன்னு வச்சுப்போமே ஜலம் வந்து பேசுறது என் மீது தான் அலை என்ற சொல் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என் மீது தான் கடல் என்ற சொல் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஜலம் பேசுறதுன்னு வச்சுங்க என்ன என் மீது தான் எல்லாமே கற்பிக்கப்பட்டிருக்கிறதுன்னு கடல் ஜலம் பேசுறது ஜலம் பேசுறது அப்படி ஒரு பாவனை அப்படி ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம் என் மீது தான் கடல் கற்பிக்கப்பட்டிருக்கிறதுனா கடல்ங்கிறது ஈஸ்வரங்கிற வாக்கியத்துக்கு ஈஸ்வரங்கிற பதத்துக்கு சமானம் என் மீது தான் அலைகள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது வந்து ஜீவர்களுக்கு சமானம் அது மாதிரி சுத்த சைத்தன்யத்தில் தான் சர்வே ஈஸ்வரன் எல்லா தேவதைகள் எல்லாமே கற்பிக்கப்பட்டிருக்கிறது இது கைவல்யோ பரிஷத் சொல்கிறது மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம் அஸ்மியம் என்று கைவல்யோபனிஷத் மந்திரமும் இதை தெளிவாக சொல்லுகிறது இப்படி புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த லகு வாக்கியவருத்தி இப்போ டாபிக் ஆரம்பிச்சிருக்கு இப்போ என்ன சொல்லியிருக்கு மூணா இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது வரி புத்தி கதா போதாபாசா புண்ணிய பாபையோ புண்ணிய பாபத்துக்கு கர்த்தாவாக புண்ணிய பாபத்தை செய்யக்கூடிய கர்த்தா சாத் போக்தா அப்படி சாத் நீங்கள் சப்ள பண்ணிக்கணும் புண்ணிய பாபத்தை பண்ணுறவனும் இவந்தான் புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறவனும் இவன்தான் கர்த்தா அப்படி ஏஷா ஏவாபி ஏஷா ஏவூத்த ஆத்மா சுத்த ஆத்மாவுக்கு சுத்தம பாப வித்தம்னு உபனிஷத் சொல்கிறது கீதை சொல்கிறது நாதத்தை கசித் பாபம் நச்சைவ சும் விபு அஜானே நாவ் ஞானம் தேன முகிய ஜந்தவா நமக்கு வந்து இது வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி அநேகமாக கர்மகாண்டம் படிச்சிருக்கணும் படிச்சிருப்போம் இருந்திருக்கணும் ஏன்னா அதில் வந்து என்ன நம்பிக்கை நமக்கு இருந்திருக்கு நம்மெல்லாம் வந்து பல பிறவி எடுத்துருக்கோம் கர்மகாண்டத்தில் வந்து ஷரீர ஸ்தூல சரீரம் வேறே நான் வேறங்கிற விவேகம் தானே தவிர சூக்ம சரீரம் வேற நான் வேறங்கிற விவேகம் கிடையாது கர்மகாண்டத்தில் ஸ்தூல சரீரம் சூக்ம சரீர விவேகம் தான் அங்கே இருக்குது கர்மகாண்டத்தில் வேத பூர்வத்தில் அதெல்லாம் முழுக்க முழுக்க என்ன சொல்லியிருக்குன்னா நீ வந்து இன்றைக்கி மாத்திரம் புதுசாக பிறந்திருக்கேன்னு நினைக்காத நிறைய தடவை பிறந்திருக்கேன் இன்னும் விட்டால் எத்தனை தடவை பிறப்பையோ தெரியாது ஏகப்பட்ட தடவை நீ பிறந்திருக்க ஒவ்வொரு பிறவிலையும் நீ வந்து மனித பிறவியில் ஒவ்வொரு மனித பிறவிலையும் நீ புண்ணிய பாபத்தை வந்து புதுசு புதுசாக பண்ணி பண்ணி சேர்த்துட்டே இருக்க அதை அனுபவிச்சுட்டே இருக்க இந்த புண்ணிய பாபமெல்லாம் வள விறத்தியாகின்றே இருக்கு இப்படி புண்ணிய பாபம் உனக்கு இருக்குது இப்படியே நீ சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கிறாய் நீ வந்து ஒரு நல்ல இதை அடையணும்னா பெரிய யாகம் பண்ணி நீ வந்து சொர்க்க லோகத்தை அடையலாம் அபாம சோம அமிர்தாபூம நாம் வந்து சொர்க்கலோகத்தை அடையலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி வேத பூர்வ பாகங்கள்லாம் சொல்கிறது வேத பூர்வ வந்து ஆத்மா பல ஆத்மா பல நமக்கு புண்ணிய பாபம் இருக்குது இப்படியெல்லாம் பல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தம் அது நேராக மாற்றி சொல்கிறது உண்மையில் ஆத்மாவுக்கு புண்ணிய பாபம் இல்லை வேத பூர்வத்துக்கும் உள்ள பேதமே இதுதான் அது வந்து புண்ணிய பாபத்தை எல்லாம் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு ஏன்னா அதில் நம்பிக்கை வச்சு நம்மளெல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்குது இப்போ நம்மளை வந்து அந்த பந்தத்திலேருந்து அது விடுவிக்கிறது எந்த புண்ணிய பாபத்தில் நம்ம விஸ்வாசம் வச்சுட்டு நம்ம ஒழுங்காக நாமளும் இருந்து சமுதாயத்துக்கும் ஒழுங்காக நடந்து கொண்டோமோ அதுலேருந்து நம்மை விடுவிக்கிறது வேதாந்தம் அது சொல்லுகிறது புண்ணிய பாப்பையோஹோ கர்த்தா வஸ்துதா சுத்த ஆத்மா நபதி ச ஏவ சம்சரேத் சயே அடுத்த ஸ்லோகம் வரப்போகிறது சயேவ சம்சரேத்ன்னு வரப்போகிறது அஹ போதா பாசா இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுற போது உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் ஆத்மா சேத்தனம் நிர்வீகாரம் இதுதான் ரொம்ப முக்கியம் அனாத்மா அச்சேதனம் சவிகாரமாக இருக்குது அச்சேத்தனம் வந்து கர்த்தத்வம் போக்திருத்துவத்தை அனுபவிக்க முடியாது சேத்தனமான ஒருத்தந்தான் கர்த்திருவத்தையும் போக்திருத்தையும் அனுபவிக்க முடியும் சுத்த ஆத்மாவுக்கு கர்த்திருவம் போக்திருத்தம் சொன்னால் அது சவிகாரம் ஆயிடும் அப்போ என்ன பண்ணுறதுனால் சாஸ்திரம் சொல்லுகிறது போதாபாசனுக்கு தான் கர்த்திருவம் போக்திருவம் போதத்துக்கு கர்த்திருவம் போக்திருத்தம் கிடையாது என்பதை விளக்கி சொல்லப் போகிறது அதற்காகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கு அடுத்த ஸ்லோகம் कर्म सदा சரி வசாோக்கோம் விவிச்சிய कर्म சதாச்சு விவி சாதிய சமவசாத் சதாக்க sahayeva, சா ஏவ கோதாபாசா ஏவாபாசந்தான் சிதாபாசந்தான் கர்மவசாத் karma vashat, பிராரப்தர்மவசாத் அந்தந்த பிறவிகளில் தோன்றுகின்ற புண்ணியபாபரூபமான பிராரப்த கர்மங்களினால் சதா லோகத்வையே சம்சரேத் இரண்டு உலகங்களிலும் அவன் சம்சரிக்கிறான் சம்சரி சம்சரத்தின்னு சொன்னால் கமனாகமனம் போக வேண்டியது அங்கே அங்கே சரீரம் எடுக்க வேண்டியது அங்கே வாழ வேண்டியது அந்த இது சரீரம் முடிய வேண்டியது பழையபடி வர வேண்டியது சமியக் சரதி நன்றாக உழலுதல் என்று பொருள் சம்யக் சரதி திரும்ப திரும்ப பிறக்கிறது அழருது சிரிக்கிறது அழருது சிரிக்கிறது இதுதான் நடந்துட்டுருக்கு அதனால் புனகா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே அதுதான் சம்சார் இந்த சம்சாரத்தில் இவன் உழலுகிறான் இரண்டு உலகங்களிலும் இரண்டு உலகம்னு சொன்னால் இந்த லோகம் சொர்க்கம் வா நரக்கம் வா லோகத்வயே ஏன்னா இது வேதாந்த வேதபூர்வத்தை வச்சுட்டோம்னா சொர்க்கம்னே வச்சுப்போமே கொஞ்சம் சந்தோஷமான விஷயமாகவே இருக்கட்டுமே ஆனால் பகவான் சொல்கிறார் ஊர்தங்கச்சந்தி சத்வஸ்தாக மத்தியே திஷ்டி ராஜசாக ஜகன்யகுணவத்திஸ்தா அதோகச்சந்தி தாமசா அதாவது சாத்திகமானவர்கள் மேலான கத்தியை அடைகிறார்கள் ராஜசர்கள் மத்திய கத்தியை அடைகிறார்கள் தாமசர்கள் அதோகத்தியை அடைகிறார்கள் இப்படி வந்து மூடா ஜன்மணி ஜென்மணி மாமப்பிரைப் மாமப்பிராபைவ கௌந்தேய பல பிறவிகளில் இவர்கள் இப்படியே உழன்று உழன்று கொண்டிருக்கிறார்கள் அதை பாடுறோம் பாடுறோம் உழன்று திரிந்து கொண்டு திரிந்து கொண்டிருந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் இப்படிலாம் பாடுறோம் இப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறதுனா நம்ம வந்து சம்சாரி திரும்ப திரும்ப உழன்று கொண்டே இருக்கிறோம் சகாயேவ சம்சரேத் இப்போ இதிலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறதுனா நான் சம்சாரி இல்லை இந்த சிதாபாசந்தான் சம்சாரி அகம்ன சம்சாரி ஆக வியாபாரிக திருஷ்டியில் பார்த்தா நான் வந்து சிதாபாசனோட சேத்துன்னு இருக்கிறதுனால நான் சம்சாரின்னு சொல்கிறேன் பாரமார்த்திக திருஷ்டியில் பார்த்தா இதுதான் ரொம்ப முக்கியம் அத்வைத வேதாந்தத்திலே அத்வைத வேதாந்தம்னே சொல்லப்படாது வேதாந்தம்னாலே அத்வைத்தம் தான் நம்ம சொல்லணும் அதில் அத்வைத்த வேதாந்தம் விசிஷ்டாத்வைத்த வேதாந்தம் அப்படிலாம் சொல்கிறோம் நாம் பரவாயில்ல போனால் போய்ட்டு போகிறது உலகம் முழுக்க சொல்லின்ட்டுருக்குது அதனால் வேதாந்தம்னாலே வேதாந்தம் வந்து அத்வைதத்தை தான் சொல்கிறது அப்படி இருந்தால் தான் அது அது அவளுடைய கான்ஃபிடென்ஸ் அவளுக்கு அது வேணும் அந்த நம்பிக்கை அது வேணும் அது அதுபடி பார்த்தா வியாபகாரிக்ஷ்டியாக அகம் சம்சாரி பாரமார்த்திக திருஷ்டியாக அகம் நித்தியமுக்தா எப்பொழுதுமே நான் விடுபட்டவனாகத்தான் இருக்கிறேன் ஆக கர்மவசாத் சதா லோகத்வையே சம்சரே அவன்தான் சம்சாரத்தை அனுபவிக்கிறான் மீண்டும் மீண்டும் இன்பத் துன்பங்களை நுகர்ந்து கொண்டிருக்கின்றான் அனுபவித்து கொண்டிருக்கின்றான் அப்படி சொல்லணும் ஆகையினால என்ன பண்ணுறதுன்னா சரி இருந்துட்டு போட்டுமேன்னா ஓஹோ அப்படியா அவர் தான் சம்சாரத்தில் இருக்காரா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னா அப்படி இல்லை நீ சாந்தி அடையணும் நிம்மதி அடையணும் முக்தி அடைய வேண்டாமா ஆகையினால் என்ன பண்ணணும்னா போதாபாசாத்து சுத்த போதம் அதி எத்தனத்தகா என்ன பண்ணணும் நீ வந்து இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடணும்னு சொன்னால் சம்சாரியாக நினச்சின்னு இருக்கிற நீ உன்னை சம்சாரியாக நினைச்சின்ருக்கேன் அது எதுனால உன்னை சிதாபாசனாக நீ ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்க ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கேனா அதோடு இணைத்து கொண்டு இருக்கின்றாய் அதோடு உன்னை சேர்த்து கொண்டிருக்கின்றாய் சிதாபாசனாக உன்னை கருதி கொண்டிருப்பதால் தான் உனக்கு இன்பத் துன்பங்களின் பாதிப்பு ஏற்படுகிறது நீ சிதாபாசனாக உன்னை கருதி கொள்ளாமல் சித்தென்று உன்னை நன்கு உணர்ந்து கொள்வாயே ஆனால் நீ இன்பத் துன்பங்களினால் பாதிக்கப்பட மாட்டாய் தூயத்தமிழ் அப்படி சொல்லணும் போதாபாசாத்து சுத்த போதம் ரொம்ப சூக்ஷமாக உபதேசம் பண்றது இப்படி சொல்கிறது சில பேருக்கு அது இன்னமும் மாதிரி இருக்கும் முத முதல்ல கேட்டால் இன்னமும் மாதிரி இருக்கும் ரொம்ப நாள் இதில் நம்ம ஊரின் இருந்தோம்னா இதெல்லாம் வந்து ஸோ இது ஒரு இது ஒரு சத்சங்கம் நான் திரும்பவும் சிந்தனை பண்ணுறோம் நிதித்தியாசமும் தோணும் போதாபாசாத்து சுத்த போதம் சுத்த போதம்னா என்ன அப்போ அதிலேருந்து தெரிகிறது போதாபாசம்னாலே என்னென்ன அது அசுத்தம்னு தெரிகிறது உபனிஷத் ரொம்ப அழகாக சொல்கிறது தைத் ஈஷா வாச உபனிஷத் சபர்யகா சுக்ரம காஜம விரணமஸ்னா சுத்தமபாபவிம் கவிர்மனீஷி பரிபூஸ்வம்பூர் யாத்தோன்வா சாஸ்வதிபயமா ஈஷாவாசிய உபனிஷத்து எட்டாவது மந்திரம் ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை ரொம்ப அழகாக சொல்லுகிறது எல்லா மந்த் உபனிஷத்துலேயும் இருக்கு சுத்தம் அபாபவித்தம் இது இதே எடுத்துக்கங்களே இஹைவத்தைர்ஜித ஷாம் சாமியே ஸ்தனோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தேஸ்திரோஷம் ஹி நிர்தோஷம் சமம்ஹி பிரம்ம நிர்தோஷம் பிரம்ம சமம் பிரம்ம எல்லாவற்றிலும் சமமாக இருக்கிறது ஆகையினால அதனால தான் அது சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே சாமானியம் இன்னும் வரப்போகிறது சில ஸ்லோகங்கள்லாம் வரப்போகிறது அங்கே சொல்ல போகிறது சாமான்யமாக எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது சுத்த சைதன்யம் விசேஷமாக பிரகாசப்படுத்துறது போதாபாசன்னு சொல்ல போகிறது ஆகா சாமானியமாக சாமானிய பிரகாஷ ரூப்பேன அதுவும் கூட இதனால தான் வர்றது அந்த ஸ்டேட்டஸ் அது உண்மையிலே கிடையாது இந்த கீதையே சொல்கிறது நான் ந கர்த்தம் ந கர்மாணி லோகசிய ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே அதுக்கு கர்த்திருவம் கிடையாது கர்மம் கிடையாது கர்மஃபலசம்யோகம் கிடையாது ந கர்த்தம் ந கர்மாணி லோகஸ்தி பிரபு ந கர்மஃபலசம்யோகம் கர்மஃபலனோட சம்பந்தமும் கிடையாது ஸ்வபாவஸ்து பிரவர்த்தத்தை ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததேன்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறார் மாயையா பிரவர்த்தத்தை நான் மாயினால் ஈடு நிகழ்கிறது அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த இந்த வம்பில் மாட்டிக்காமல் இதிலேருந்து தப்பிக்கணும் நம்ம வந்து இது அபிமானம் வச்சுருக்கோம் இதில் ஐடென்டிஃபிகேஷன் வச்சுன்னு இருக்கோம் ரொம்ப பிடிச்சுன்ருக்கோம் இந்த தனித்தன்மை இருக்கே நேற்றுக்கு சொன்னேன் இந்த தனித்தன்மை அந்த இண்டிவிஜுவாலிட்டி யாராக விடுவோமா விட்டால் செத்தே போயிடுவோம்னா அதனால் ஒரு எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்குமே அது வந்து அப்படித்தார் நம்மளை யாராவது நம்ம நம்ம ஒருத்தர் நம்மளை சொன்னால் ஏதோ என்னவோ பண்ணுற மாதிரி இருக்கு ஏன்னா எல்லாம் தனித்தனியாக வச்சுன்னு இருக்கோம் நம்மளை யாராவது ஒன்றா இருக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம் ஒன்றா இருக்கோங்கிறது புரிஞ்சால் கூட தனித்தன்மை போகிறது இல்லை அந்த தனித்தன்மையில் நம்ம ம மனசை வச்சுருக்கிறதுக்கு காரணம் இந்த சுத் சிதாபாசனோட ரொம்ப அந்நியொன்னிட்டோம் சிதாபாசனே தான் நான்னு நினச்சிடும் சிதாபாசன் வேறே நான் வேறேங்கிற அந்த விவேக்கம் நமக்கு இல்லை அதனால தான் சம்சாரமே இருக்குது சிதாபாசனுக்கு தான் சம்சாரம் சிதாபாசனுடைய சம்சாரத்தை நான் வேடிக்கை பார்க்குறேன் நான் வேடிக்கை பார்க்குறேன் நான் என்ன ஓஹோ சுவாமிஜி பாடிக்கிறாரு பார்க்குறாரு நினச்சிக்காய்ங்க ஒரு ஒருத்தரும் அவ வாழோட சம்சாரி சம்சாரியாக இருக்கும் தன்மையை சுத்த சைதன்ய திருஷ்டியில் பாரமார்த்திக திருஷ்டியில் வேடிக்கை பார்க்கிறார்கள் திருஷ்டியும் ஞானமயீம் கிருத்வா பசியேத் பிரம்மமயம் ஜகத் அதனால் நீ என்ன பண்ணணும்னா உன்னை அறிவு பூர்வமாக உன் பார்வையை பண்ணி உலகத்தை பிரம்மமயமாக பாருன்னு சொல்லியிருக்கு ஆனால் நம்ம அதை பார்க்குறது இல்லை அதுக்கு அவ்வளோ பொறுமை இல்லை ரொம்ப உட்காந்து திரும்ப இந்த லகு வாக்கியவருத்தியை திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படியே விசாரம் பண்ணணும் அப்படி பண்ணினா கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் அப்புறம் மறந்து போயிடும் திரும்ப திரும்ப இது இல்லை இது புரியலைன்னா இதுக்கு அடுத்தது வாக்கியவருத்தி இருக்குது ஏதோ ஒன்று பண்ணி பண்ணி திரும்ப திரும்ப அது எப்படியாவது டொல் டொல்லப் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் அது மனசில் பதிய வைக்கணும் தாய்மார பாடலெலாம் வரும் ஏதோ ஒரு பாடம் தாய்மான் பாடல் சொல்லுங்களேன் எல்லாம் அப்படிங்கிற சொல்ற என்ன இலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்றி சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன் சொல்கிறார் சொன்ன குரு சொன்னாரான் சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன் என்னை சூதாய்த் தணிக்கவே சும்மா இருத்தி முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முற்றச் செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி பற்றிய பற்றற உள்ளே பற்ற பற்றச் சொன்னான் பற்று பார்த்த இடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன் சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி இப்படி ரெண்டு மூணு பாட்டு சொன்னா எனக்கு வரும் பேசா பேசி சுத்த பேயங்கமாகி பிதற்றி தெரிந்தேன் ஆசா பிஷாச்சை துரத்தி அய்யன் அடியினை கீழே அடக்கிக் கொண்டாண்டி அடக்கிப்புரனை பிரித்தே அவன் ஆகிய மேனியில் அன்பை வளர்த்தேன் மடக்கிக் கொண்டான் என்னை தன்னுள் சற்றும் வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி மரபை கடுத்தனன் கேட்டேன் இத்தை வாய்விட்டு சொல்லிலின் வாழ்வெனக்கில்லை கரவு புருஷனும் அல்லன் காக்கும் தட தலைமை கடவு கட கடமைகான் முன்னேன் இதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்ற உன் உன் உளம் கண்டது உள்ளதும் இல்லதுமாய் பாருங்க உள்ளதும் இல்லதுமாய் உற்ற உணர்வதுவாய் உன் உளம் கண்டதுஎல்லாம் தள் எனச் சொல்லி ஐயன் என்னை தானாக்கி கொண்ட சமரத்தை பார்த்தோழி தள் என சொல்லி எல்லாத்தையும் நேத்தி நேத்தி உள்ளதும் இல்லதுமாய் உற்ற உணர்வதுவாய் உன் உளம் கண்டது எல்லாம் தள் என சொல்லி ஐயன் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தைப்பார் தோழி நிறைய இருக்குது இப்படியெல்லாம் பிரித்து தெரிஞ்சுக்கணும் இந்த பிரித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பேர் விவிச்ச ஜானாதி விவேகா பிரித்து தெரிஞ்சுக்கணும் இப்போ தமிழ்நாட்டில் பகுத்தறிவுன்னாலே அர்த்தம் வேற ஆயிடுது சொன்னாலே பகுத்து அறியறது எது சிதாபாசன் எது சித்து எது அப்படின்னு பகுத்தறியது எல்லாமே பகுத்தறிய இது வந்து டேப்ரி கார்டர் இது மைக்கு இது வந்து விவேகம் தான் இதெல்லாம் லௌகிக விவேகம் ஆனால் இங்கே நம்ம பண்ணுற விவேகம் என்ன ஆத்மா அநாத்ம எத்தனையோ விவேகம் இருக்குது லௌகிக விவேகம் இருக்குது தர்மா தர்ம விவேகம் இருக்குது நித்தியாநித்திய விவேகம் இருக்குது அப்புறம் இங்கே வந்து ஆத்மா அநாத்ம விவேகா இங்கே என்னென்னா போதாபாசுத்த போத விவேகா அப்படி நம்ம போட்டுக்கணும் இப்படி பிரித்து புரிஞ்சுன்னு பிரிச்சுட்டு என்ன பண்ணணும்னா போதஸ்வரூபமாக தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு போதாபாசனை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறத விட்டுடணும் அதுதான் உண்மையான சன்னியாசம் சந்நியாசத்தினுடைய நோக்கமே அதுதான் சன்னியாசம் பண்ணுறதோட பர்பஸ் என்னென்னா இந்த சந்யாசம் பண்ணுறதுக்கு தான் இந்த சன்னியாசம் போதாபாச போத விவேகம் பண்ணி விவேகம் பண்ணி ஓஹோ ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது போதாபாசா மித்யா போதா சத்தியா அப்படின்னு பி பிச்சா சகா போதா ஏவ அகம் அஸ்மி அப்படின்னு புரிஞ்சுண்டு அப்புறம் இதை விடணும் விடுறது என்ன அது மித்தியான்னு சொன்னாலே அதுக்கு சத்தியத்துவம் போயிடுத்து அதுக்கு ஜீவனே போயெடுத்து நமக்கும் தனித்தன்மை அழிஞ்சே போது தனித்தன்மையை அழிப்பதுதான் வேதாந்தத்தின் நோக்கம் தூய தமிழே சொல்லுவோம் தனித்தன்மையை முற்றிலும் அழிப்பதுவே வேதாந்தத்தின் முக்கிய நோக்கமாகும் அழிப்பது என்பதன் பொருள் அதனை பாதிப்பது என்பதாகும் அதுக்கு உயிர் இல்லாமல் பண்ணிவிடுறது தக்த வஸ்திரவத் தக்த ரஜுவது எரிந்த கயிறை போல தன்னை செய்து விடுவது அதான் தன்னைன்னா அகங்காரத்தை அகங்காரத்தை எரிந்த கயிறு போல பண்ணி அகம் யாருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறது இப்படியெல்லாம் சொல்லலாம் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து லேசில் பண்ண முடியாது ரொம்ப பக்குவம் இருந்தால் தான் பண்ண முடியும் பக்குவம் இருந்தால் ரொம்ப சுலபம் ஐயே மெத்த சுலபம் ஆன்ம ஐயே மெத்த சுலபம்னார் ரமண மகர்ஷி இவர் வடலூர் வள்ளரார் பாடினார் ஐயே மெத்த கடினம் ஆன்ம ஐயே மெத்த கடினம்னு ஆளை பொறுத்துருக்கு அதனால் ஆளை பொறுத்து இருக்குது மெத்த கடினமும் மெத்த சுலபம் ஆனால் இந்த ஸ்லோகம் சொல்கிறது அதி எத்தன தகா விவிச்சியா நீ வந்து நன்னா அதுக்குன்னு நேரத்தை கொடுத்து ஒதுக்கி இந்த விவேகம் பண்ணி ஆகணும் ஏன்னா நம்ம அறியறதாப்பா ரொம்ப முக்கியம் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தானிருந்தானே திருமூலர் சொல்கிறார் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு கிடையாது நம்மளை நாம் அறிஞ்சுனுட்டோம்னா அப்புறம் நமக்கு வந்து உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே அபயே அஜரே அஜித்தே அபராஜித்தே இப்படின்லாம் பாடுறோம் நம்ம அம்பாளை பற்றிலாம் சொல்கிறோம் ஆச்சாரியால் அடக் அடிக்கடி கோட் பண்ணுறது அஜரே அபயே அமரே இதெல்லாம் சொல்லுவார் அந்த அந்த அபயங்கிறது தான் ரொம்ப பிடிச்ச வாக்கியம் என்றைக்கு நமக்கு இது புடி புரிகிறதோ அப்போ என்னென்னா அபயம் பிரதிஷ்டாம் விந்தத்து அதசோபயோ பவதி நல்லா அபய பிரதிஷ்டையை அடைகிறான் அதனால் என்ன பண்ணணும் எதுக்காக இதை பிரயத்தனம் பண்ணி பண்ணணும்னா இது விடாமல் நம்ம கொஞ்சம் விட்டால் பழையபடி நமக்கு விவகாரம் வந்துவிடும் நமக்கு அபிமானம் வந்துடும் விடமாட்டா ஏற்கனவே நமக்கு அபிமானம் ஜாஸ்தி போகிறத்துக்கு இன்னும் ஊரில் இருக்கிறவாழ்லாம் சேர்ந்து நம்மக்கிட்ட விவகாரம் பண்ணி அபிமானத்தை நன்மை பூயையேவ அபிவர்த்தே அதனால் அது வந்து திரும்ப திரும்ப விருத்தியாகி தடித்து போயிருக்குது அதை ஒரு இது பண்ணுறதுக்குள்ளே ஒரு குரு வந்து பாவம் உண்ட கோ சொல்லி அந்த அபிமானத்தை நீக்க பார்க்குறார் கேன் உபனிஷத்தை சொல்லி நீக்க பார்க்குறார் கஷ்ட உபரிஷத்தை சொல்லி நீக்க பார்க்குறார் கடைசியில் அவருக்கு போயிடுறது சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி என்னன்னா நமக்கு அபிமானத்தை விடணும் சொல்லி சொல்லி இது எப்படி எப்போ இது பண்ணுறது அத்தியனத்தா விதிச்சா நன்றாக முயற்சி பண்ணி விவேகம் பண்ண வேண்டும் போதாபாசனையும் போதத்தையும் நன்கு முயற்சி பண்ணி நன்கு முயற்சினா என்ன அர்த்தம் அதுக்குன்னு பரிபூர்ணமாக அவகாசம் கொடுத்து நன்றாக ஸ்ரவண மன்னன நிதித்தியாசனம் பண்ணணும்னு அர்த்தம் सम्यक् ஸ்வணமனனிதாசனிச்சனால விவேக்கம் பண்ணி தம் விதையுசம்யோகவிச்சயோநர்விச்சேத்தகவான் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார் நீ வந்து விடாம பண்ணிதாபாஹு சா நய அனர்விச்சேதோவிய சனிச்சயேன யோக்தவியோ யோகா அனிர்விண்ண சேதசார் ஆகவே நன்கு முயற்சி பண்ணி இந்த சுத்த போதத்தையும் போதாபாசத்தையும் விவேகம் பண்ண வேண்டும் அப்படி விவேகம் பண்ணினால் விவேகம் பண்ணி யதார்த்த ஸ்வரூபத்தை புரிஞ்சு மற்றதை தியாகம் பண்ணும் அதுதான் தாத்யம் இனிமே விவேகம் பண்ணப்படுகிறது அப்போது நாலாவது ஸ்லோகத்தில் இருந்து இந்த மூணு ஸ்லோகமும் இன்ட்ரட்ஷன் வச்சுங்க இந்த மூணு ஸ்லோகமும் முகவுரை போதாபாச போத விவேகாய உபோத்காத்த இந்த மூணையும் பண்ணணுங்கிறதுக்காக இன்ட்ரடக்ஷன் கொடுத்த மாதிரி அதை புரிஞ்சுக்கணும் நாலாவது ஸ்லோகத்தில் இருந்து எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் இன்னும் சில ஸ்லோகங்கள்லாம் இருக்கு நான் அதை பிறகு சொல்கிறேன் இனிமேல் போதாபாச சுத்தபோத விவேகா ஆரம்பியதே போதாபாச சுத்தபோத விவேகம் ஆரம்பிக்கப்படுகிறது இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் எப்படி ஆரம்பிக்கிறார் பார்க்கலாம் எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம் ஜாகரஸ்வப்னோரேவோதாபாசவிடம்பன ாட்ம் பிரரவோனா சுத்தவு தல் சுத்தோஜாம் பிரகாசேத் ஆபாசம் அந்தகரணத்தில் ஏற்படுகிறதோ அப்பொழுதே இந்த அநாத்மா சேத்தனம் மாதிரி ஆயிடுறது சேத்தனம் மாதிரி அதுதான் ஆபாசாக சொல்லிருக்கோம் சேத்தனம் மாதிரி ஆயிடுறது அச்சேதனமான இந்த சூக்ம சரீரம் அச்சைதனமான இந்த சூக்மசரீரம் ஸ்தூல சரீரம் முக்கியமாக சூக்மசரீரம் இந்த போதாபாசத்தினால இந்த சிதாபாசத்தினால சைத்தன்யவத் பவதி சைதன்யம் மாதிரி ஆயிடுறது சுவாமி ஒரு உதாரணம் சொல்லுவார் அதாவது சுவாமின்னு யார் சொல்கிறேன் பரமார்த்தான சுவாமி அவர்கிட்ட வாசிச்சுருக்கேன் அதனால் சொல்கிறேன் அவர் சொல்லுவார் இந்த பீன்ஸுக்கும் இந்த பச்சை மிளகாய்க்கும் வித்தியாசமே தெரியாது இந்த பீன்ஸும் பச்சை மிளகாயும் சில சமயம் என்ன பண்ணுவோம் இந்த பச்சை மிளகாய்னு நினச்சிண்டு பீன்ஸை வெளியில் வச்சுடுவோம் அப்புறம் பச்சை மிளகாய் சாப்பிட்டுடுவோம் இந்த மாதிரி இந்த ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட் இது வந்து பச்சை மிளகாய் எதுனா சிதாபாசன் பீன்ஸ் வந்து உதாரணத்துக்காக சொல்கிறேன் பீன்ஸ் ஈஸி கொல்ட்ருனா எழுதி விடாங்க ஒரு திருஷ்டாந்தத்துக்காக சொல்கிறேன் புரியறதுக்காக சொல்கிறேன் இப்போ இது வந்து என்ன ஆயிடுறதுன்னா அது அப்படி பார்க்கறபோது அந்த சிமிலாரிட்டி அந்த ஒரே மாதிரி இருக்கிற தன்மை இருக்கோ இல்லையோ அதனால தான் அது நமக்கு தெரியறதில்ல அது தெரிய வேகமாக பார்க்க நன்னா பார்க்க இப்படி சடம் பார்க்குற போது தெரியறதில்லை அவசரப்பட்டு தெரியாமல் சாப்பிட்டுடுறோம் அது விரும்பி சாப்பிட்றது வேறு விஷயம் அது வந்து நிறைய பேருக்கு சம்சாரம் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அதனால் அது விரும்பி சாப்பிட்றது வேறு விஷயம் நம்ம வந்து விரும்பாமல் இருக்கிற போது அது தெரியாமல் வந்து விடுறது அதனால் நமக்கு அது தெரிய பிரித்து தெரிஞ்சிக்க தெரியறதில்லை இந்த பச்சை மிளகாயும் பீன்ஸையும் எப்படி நமக்கு சரியாக விவேகம் பண்ண தெரியறதில்லையோ அது மாதிரி தான் என்ன பண்ணுறோம் இந்த போதாபாசனையும் சுத்த போதத்தையும் நமக்கு விவேகம் பண்ண தெரியறதில்லை இந்த போதாபாசன் வந்து வந்த உடனேயே அது இந்த இது என்ன ஆகிடுறதுன்னா சேத்தனவத் பவதி சேத்தனம் மாதிரி ஆயிடுறது ஆகையினால் நமக்கு வந்து இதுவே தான் சேதனம்னு தோன்றது உண்மையான சுத்த போதம் நமக்கு தெரியறதே இல்லை நாம் அதுவாக இருந்தோம் நான் அதுவாக இருக்க நீசை சித்திரம் மிக நன்று கான் அப்படிங்கிறார் தாய்மானவர் மாயையை பார்த்து சொல்கிறார் ஏ மாயையே நீ சரியான ஆள் நான் வந்து அந்த பொருளாகவே இருக்கேன் அப்படியிருந்து நீ வந்து என்னை வேற பொருளாக மாற்றி காமிக்கிற பாரு அப்படின்னு சொல்லி மாயை பார்த்து சொல்லுவார் நான் அதுவாயிருக்க நீசை சித்திரம் மிக நன்று கான் இது மாயையை பார்த்து அட்ரஸ் பண்ணுறது மாயை பார்த்து சொல்கிறது நான் அதுவாயிருக்க நீசை சித்திரம் மிக நன்று கான் ஆகவே நம்ம இதை புரிஞ்சுக்கணும் போ இது மாதிரி வந்து சித்து மாதிரி தோன்றுறது சிதாபாசன் வேற சித்து வேறையாக இருந்தாலும் போதாபாசன் வேற போதம் வேறையாக இருந்தாலும் நமக்கு போதாபாசமே போதமாக தோன்றுறது ஆபாசமே சத்தியமாக இருக்கோ இல்லையோ அப்போ அது இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது இந்த போதாபாசன் எப்போ ரொம்ப விவகாரம் பண்ணுறான் அப்படின்னா ஜாகரஸ்வப்னையோகோ ஏவ போதாபாச பாச விடம்பனா விடம்பனான்னா வியவஹார போதாபாச வியவஹார இப்போ தெரிகிறதே இல்லை இந்த போதாபாசம் நேரமெல்லாம் எடுக்கிறதில்ல டைம் எல்லாம் எடுக்கிறது இல்லை இதை வந்து நம்ம நினச்சின்னு இருப்போம் சரி இந்த போதாபாசம் எப்போ ஃபார்ம் ஆகிறது இப்படின்லாம் கேட்கக்கூடாது இந்த அந்தகரணம் வந்து சுத்த அந்தக்கரணம் இருக்கிறதுனால அந்தக்கரணத்தில் அந்த சாத்விக பிரதானமாக இருக்கிறதுனால அந்தக்கரணத்தையும் அந்தகரண விறத்தியையும் சுத்த போதம் பிரகாசம் பண்ணாலும் அதோடு அது சேர்ந்து அது பிரகாசத்தில் இதுவும் சேர்ந்து இருட்டரையை கண்ணாடி ஒளிர்விப்பது போல இருட்டரையை கண்ணாடி ஒளிர்விப்பது போல் வெளியில் ஒரு இருட்டு ரூம் இருக்குது அந்த வெளியிலேருந்து ஒரு கண்ணாடியை வச்சுண்டு கண்ணாடியை வச்சுட்டு அந்த இருட்டரையை வந்து அந்த வெளிச்சம் சூரிய வெளிச்சம் கண்ணாடியில் படும்படி பண்ணி அறைக்குள்ளே ஒளிர்விக்கிறோம் அது மாதிரி இந்த அந்த கரணத்தில் இருட்டறையில் இந்த எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற சுத்த போதமானது பிரதிபிம்பித்து அதில் இருக்கக்கூடிய விற்திகளை எல்லாம் பிரகாசம் பண்ணும் இந்த கூட்டஸ்தீப பிரகரணம்னு ஒன்று இருக்குது பஞ்சதசியில் அதில் என்ன சொல்லப்படும்னு சொன்னால் செவுத்தில் செவத்தில் வந்து கண்ணாடி செவுத்தில் ஏற்கனவே வெளிச்சம் இருந்துருக்கு இந்த கண்ணாடியை காட்டினோம்னா இன்னும் குட்டி குட்டி அந்த ரவுண்ட் ரவுண்டாக விழும் நிறைய ஒரு அஞ்சாறு கண்ணாடி வச்சு காட்டினோம்னா விழும் அது மாதிரி சிதாபாச பிரகாசம்னு சொல்லியிருக்கு அதுக்கு இடையில இருக்க ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ரவுண்டுக்கு இன்னொரு ரவுண்டுக்கு இடையில் இருக்குது பாருங்க அதெல்லாம் வந்து சுத்தபோத பிரகாசம்னு சொல்லிருக்கேன் அது மாதிரி திருஷ்டாந்தம் அது மாதிரின்னு அதுக்காக மாதிரிங்கிறத வார்த்தையை யூஸ் பண்ணிட்ருக்கேன் இந்த மாதிரிங்கிறத மாத்திரம் விட்டுட்டேன்னா போச்சு கடைசியில் மனசு முழுக்க வெளிச்சம்தான் இருக்கும் அப்புறம் அந்த லைட்டுக்கு அந்த சு குட்டிச்சவரு தான் நிற்கும் ஏன்னா அது குட்டி சவரில் தான் இது காட்டுறது குட்டி சவரில் இப்படி குட்டி சவரில் ஏற்கனவே சூரிய வெளிச்சம் இருந்துருக்கு நன்னா பிரகாசப்படுத்திட்டு இருட்டரை இல்லை அது அதில் வந்து கண்ணாடியை வந்து நம்ம நா காட்டுறோம் கண்ணாடியை காட்டுற போது அந்த இதுலேயும் இன்னும் பிரகாசமாக தெரிகிறது இது தெரிஞ்சாலும் அந்த மற்ற கேப்ல எல்லாம் இருக்க அது பிரகாசப்படுத்தின் இருக்கு ஆனால் வந்து நம்ம வந்து அந்த ரவுண்டாக தெரிகிறது அதில் சூரிய பிரகாஷம் இருக்கா இல்லையா சூரிய பிரகாசமும் இருக்குது இந்த பிரகாஷமும் இருக்குது அது மாதிரி என்ன சொல்கிறது இன்டிமேட்லி அசோசியேட்டட் அப்படின்னு சொல்லுவார் சுவாமி அது வந்து அப்படி பின்னி பிணைந்து இணைந்து இருக்கிறது சேர்ந்து தான் இருக்குது அதனால் இங்கே நம்ம வந்து ஓஹோ சுத்த போதம் இங்கே தனியாக இருக்குது சுத்த போதம் தனியாக இருக்குது இந்த சித போதாபாசம் தனியாக இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க இதுக்கு நான் சிம்பிளாக சொல்லிவிடுறேன் புரிஞ்சு போய்டும் இப்போ நான்னு நம்ம சொல்கிறோம் நம்ம எல்லோரும் நான் நான் நம்ம சொல்கிறோம் இந்த நான்கிறதுல மூணு அம்சம் இருக்குது எத்தனை அம்சம் இருக்குது மூணு அம்சம் இருக்குது ஒரு அம்சம் முக்கியமான அம்சத்தை சொல்லிடணும் சுத்த போத அம்சம் அம்சம்னு சொல்கிறேன் புரியறதுக்காக என்ன எப்படி இருந்தாலும் இந்த கம்யூனிகேஷன் வேதாந்தத்தில் ரொம்ப கஷ்டம் ஆகையினால அது ஒரு பகவானோட அனுகிரகத்தை தான் சொல்ல முடியறது சுத்த போதம்ங்கிறது ஒரு அம்சம் ரெண்டாவது அம்சம் ஸ்தூல சூக்ம காரண உபாதி இந்த உபாதிங்கிறது ரெண்டாவது அம்சம் மூணாவது அம்சம் உபாதி பிரதிபிம்ப அம்சம் பிரதிபிம்ப செய்த அம்சம் இப்போ நான் நம்ம எல்லோரும் சொல்கிற போது இந்த மூணும் சேர்ந்தே தான் இருக்குது அது ஒன்றும் இன்டிமேட்லி அசோசியேட்டட் இரண்டரை பிணைந்து பிணைக்கப்பட்டு இருக்கின்றது இரண்டரை பின்னி பிணைக்கப்பட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதில் வந்து நீங்கள் தனித்தனியாக ஏதோ இருக்குதுன்னு நினைக்கப்படாது ஏன்னா நம்ம போது என்ன சொல்கிறோம் உபாதிங்கிறோம் அப்புறம் வந்து சுத்த போதோம் அப்புறம் வந்து போதாபாசன் குரோம் இப்படி சொல்கிற போது ஓஹோ மூணு வஸ்து இருக்குது போல் இருக்குது தனித்தனியாக அப்படின்னு நினச்சிக்கப்படாது மூணு சேர்ந்தே தான் இருக்குது ஏன்னா முக்கியமாக சுத்த போதன் எங்கே இருக்குன்னா சர்வகதாக அதை மறந்துடவே விடாது சர்வகதமாக இருக்கிற போது அது சிதாபாசனையும் வியாபிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஜட பதார்த்தங்களையும் வியாபித்து சிதாபாசனையும் வியாபிச்சிருப்பது சுத்த போதம் ஆனால் இந்த சுத்தபோதம் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு விவகாரத்தில் ஜாகிரஸ்வப்ன விவகாரத்தில் இந்த சிதாபாசம் தான் பெருஷாக தோன்றுறது நமக்கு போதாபாச விடம்பனா விடம்பனான்னா என்ன விவகார நமக்கு சுத்த போதமாக இருக்குங்கிறதே தெரியாமல் அந்த போதாபாசந்தான் ரொம்ப பெருஷாக தெரியறது குட்டிச்சவுத்தில் தெரிகிற குட்டி குட்டி செவற்றில் தெரிகிற அந்த வெளிச்சத்தோடு தெரிகிற அதிகமான வெளிச்சம் அதனால தான் என்ன சொல்கிறோம் சுத்தபோதம் வந்து சாமானிய பிரகாஷா போதாபாசா வந்து விசேஷப்பிராசா அப்படின்னு சொல்கிறோம் நிற சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நே மாத்தியுதோ பாந்தி குதோஜம் அக்னி தமேவாந்தம் அனுபாதி சர்வம் அதுதான் முக்கியம் அனுபாத்தி சர்வம் சர்வம் அனுபாத்தி பாந்தம் தமேவ சர்வம் அனுபாத்தி தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி அதனுடைய ஒளியால் தான் இவை அனைத்தும் ஒளிர்கின்றன ஒளிர்விக்கப்படுகின்றன ரொம்ப தூயத்தமிழில் பேசிடுவேன் ரெண்டும் கேட்டால் ஆகவே இந்த போதாபாச விடம்பனா ஜாகிரத அவஸ்தையிலேயும் சொப்னாவஸ்தையிலையும் ரொம்ப ப்ரீடாமினாக அப்படி சொல்லுங்கள் ப்ரீடாமினாக இருக்குது ரொம்ப பலமாக இருக்குது விவகாரத்தில் இருக்குது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம எல்லோரும் வந்து நான் நம்ம எல்லோரும் சொல்கிற போது சுத்தபோதத்தையாக சொல்கிறோம் சுத்தபோதத்தை சொல்ல முடியுமோ சுத்தபோதம் பேசுவோம் பேசாது ஆக என்னால் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் போன உடனே நீங்கள் யாருன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா ஒருவேளை அந்த டிக்கெட் கொடுக்குற ஆளுக்கு வந்து கொஞ்சம் வேதாந்தம் தெரிஞ்சு இந்த மாதிரி உபன்யாசத்துக்கு வந்திருந்த ஆளாக இருந்தே வச்சுக்கோங்க பிரம்மம் வந்து ட்ராவல் பண்ணாதான்னு விடுவோம் பிரம்ம வந்து எங்கேப்பா ட்ராவல் பண்ணும் போதம் வந்து எங்கேப்பா ட்ராவல் பண்ணணும்னு கேட்டுவிடும் நடக்காது அதனால் விவகாரத்துலாம் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இந்த நான்கிறதுல மூணு அம்சம் இருந்தாலும் அந்த முக்கியமான அம்சத்தை நாம் நம்ம நினைக்கிறதில்ல இதுதான் ப்ரெஷ்ஷாக இதுதான் விவகாரம் எல்லாம் பண்ணிகிட்டுருக்கு அப்படி நம்ம இப்போ இப்போ உட்காந்து ஜாகிரத அவஸ்தையில் இப்போ விசாரம் பண்ணுறோம் இதை ஜாகரஸ்வப்னையோகோய போதாபாச விடம்பனா எத்த எத்தனை விஷய விஷயம் பிரத்தி விவகாரா அங்கெல்லாம் போதாபாச விடம்பனாதான் அது வந்து ஜாகிரத அவஸ்தையில் இந்திரியங்களை கொண்டும் இப்படி பண்ணிகிட்டுருக்கோம் சொப்னாவஸ்தையில் சொப்னாவஸ்தையில் அங்கே ஒரு உலகம் திருஷ்டி பண்ணிகிட்டு அங்கேயும் போதாபாசனுடைய விவகாரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சுப்தௌது தல்லையே முதல் வரியில் என்ன சொல்றதுக்கு ஜாகிரஸ்வப்னயோகோயேவ ஜாகிரதவஸ்தையிலும் சொப்னாவஸ்தையிலும் தான் போதாபாசனுடைய விவகாரம் பெரிதாக நிகழ்கிறது ஆனால் சுப்தௌது உறங்கும் பொழுதோ எனில் தல்லையே தல்லையேன என்ன அர்த்தம் அந்த போதாபாசன் ஒடுங்கி விடுகிறது அந்தகரணம் ஒடுங்கும் பொழுது போதாபாசனும் ஒடுங்கி விடுகிறது அந்த கரணத்தையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது நீங்கள் வந்து கே போதாபாசன் இல்லாத அந்தக்கரணத்தை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது நடக்கவே நடக்காது அந்தக்கரணம் விருத்திகள் இருக்கும்போது போதாபாசன் சேர்ந்தே தான் இருக்கு ஆக அந்தக்கரணம் லயமாகும் பொழுது போதாபாசனும் சேர்ந்தே லயமாகிவிடுகிறது அப்போது என்னென்னா சுத்தஹா போதஹா ஜாட்யம் பிரகாஷ ஏத் சுத்த நேரடியாக அந்த சாமானிய பிரகாஷம் அப்பொழுது நன்றாக தெரிகிறது அப்போ மற்றபோதும் இருக்குது உண்மையிலேயே விவகாரம் பண்ணுற போதும் சுத்த போதம் இல்லாமல் எப்படி பிரதிபிப்போம் பிரதிபிம்பம் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது பிம்பத்தையும் பிரதிபிம்பத்தையும் பிரிக்க முடியுமோ ஒரு நாளும் பிரிக்க முடியாது பிரதிபிம்பம் இல்லாமல் இருந்தாலும் பிம்பம் இல்லாமல் இருக்கவே இருக்காது பிரதிபிம்பங்கிற ஸ்டேட்டஸ் போயிடுது பிரதிபிம்பங்கிறது போயாச்சின்னா பிம்பங்கிற ஸ்டேட்டஸும் கூட போயிடும் சுத்த போதத்துக்கு ஆகையினால் ஆனால் உறங்குற போது சுத்த போதம் ஜாட்யம் பிரகாச ஜாட்யம்னா என்ன அர்த்தம் அந்த அபாவம் ஒன்றுமில்லாத தன்மையை அது ஒளிர்விக்கிறது அந்த ஜடத்தன்மையை அவைகள் ஒடுங்கி இருக்கும் தன்மையை அது பிரகாசிக்க செய்கிறது ஒளிர்விக்கிறது இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறார் அவர் தூக்கத்தில் வந்து சுத்த வந்து நன்னா பிரகாசிக்கிறது விவகாரத்தில் வந்து சுத்தபோதம் நன்னா பிரகாசிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் எப்பவும் நன்றாகத்தான் பிரகாஷித்து கொண்டிருக்கிறது ஆனால் இதை என்ன பண்ணி எடுத்து இதுதான் பெருசாக இருக்கிறதுனால இதுதான் பிரகாசப்படுத்துவது போல தெரிகிறது அது மாத்திரமில்லை நமக்கு வந்து சம்சாரி ஒருத்தம் வேணும் இது வந்து நெர்வீகாரம் நீங்கள் அது ஞாபகம் வச்சுங்க சுத்தபோதமோ நெர்வீகாரம் இதுவோ சவிகார ஜடம் அப்போ கர்த்தா போக்தா யார் இந்த சிதாபாசன் போதாபாசன்தான் இருக்க முடியும் ஆகையினால் சுப்தவுத்து தல்லையே சுத்தகா போதஹா ஜாட்யம் பிரகாஷையே அந்த ஜாட்யத்தை பிரகாசப்படுத்துகிறது இப்படி இதுக்கு பேர் என்ன சுத்த போத போதாபாச விவேக ஜாகிரதாவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலும் போதாபாசனுடைய விவகாரம் பெரிதாக தெரிகிறது உறக்கத்தில் போதாபாசனுடைய விவகாரம் இல்லை என்றாலும் போதாபாசன் இல்லாத அந்தக்கரணத்தை போதாபாசன் இல்லாத சொல்ல போதாபாசனோடு ஒடுங்கி இருக்கின்ற அந்தக்கரணத்தை சுத்த போதமானது ஒளிர்விக்கிறது ஆகவே பாவத்தை பிரகாசப்படுத்துகிறபோது சிதாபாசனுடைய விவகாரம் அபாவமாக இருக்கும் பொழுது அபாவம்னா என்ன லயமாக இருக்கும் பொழுது இந்த போதம் பிரகாசம் பண்ணுகிறது என்று புரிந்து கொள்ளும் இனிமேல் போகிற ஸ்லோகத்தை வச்சு தான் இதெல்லாம் எல்லாமே ஒன்றா புரியும் அடுத்த ஸ்லோகத்துக்கெல்லாம் போகும்போது தான் ஓஹோ இதுதான் டெவலப்மெண்ட் நமக்கு புரியும் சுத்தியம் பிரகாஷே அடுத்த ஸ்லோகம் ஜாகரே பிதிஸ்தூஷ்ணீம் பாவசுத்தேன பாஸ்யத்தே இப்படி பிரித்து படிக்கக்கூடாது நான் சேத்தை படிச்சு விடுறேன் ஜாகூஷ் தீவ்வாபார்த்தி சிதாபாசேன जागरे भाव भास्यते जागरे भावशुद्धेन भास्यते भासेन ூஷ்ணீம் வார்த்தையுரிய இவருடைய நோக்கம் என்னென்னா சுத்த போதத்தை நன்னா புரிய வைக்கணும் அதுதான் அவருடைய நோக்கம் கேட்குற சிஷ்யனுக்கு ஜிக்னாசுவுக்கு மெய்ப்பொருளை அறிய விரும்புகின்ற ஒருவனுக்கு அவனுக்கு அந்த மெய்ப்பொருளை உணர்த்த வேண்டும் அந்த சுத்த போதத்தை விளங்க வைக்க வேண்டும் அந்த சுத்த போதம்தான் அவனுடைய யதார்த்த ஸ்வரூபம் அவன் மனமே அவனல்ல உடலே அவன் அல்ல அப்படின்னு அவனுக்கு உணர்த்தணும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது வந்து உலகப் பொருளுக்கு மாத்திரம் பொருந்தாது உலகப் பொருள்களை அனுபவித்து கொண்டிருக்கிற தனக்கும் இது பொருந்தும் நான் யாருங்கிற விஷயத்துக்கும் இந்த கருத்து பொருந்தும் இப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதை புரிய வைக்கிறதுக்காக அவர் சொல்கிறார் முதல்ல என்ன சொன்னார் சிதாபாசன் வந்து போதாபாசன் வந்து ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் பிரதிஷாக விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்போ நம்ம வந்து சுத்த போதத்தை நம்ம அவ்வளவா ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது ஏன்னா அதோடு ரொம்ப ஒடுங்கு அதோடு இணைஞ்சிட்டோம் ஆனால் தூங்குற போது நாம் தனியாக இருக்கோம் அப்படிங்கிற தூங்குகிற போது தனியாக இருக்கும் அந்த கரணம் ஒடுங்கிருக்கு அதுதான் சுத்தபோதம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார் இன்னும் நன்னா புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஜாகிரத அவஸ்தையவே பேசுகிறார் ஜாகிரத அவஸ்தையில் என்னென்னா அப்பப்போ நீ உனக்கு பிளாங்க் லுக்கு வருது பாரு அப்பா அப்படியே திடீர் நான் பார்த்துட்டுருக்கேன் எங்கே என்ன பண்ணுறோன்னே தெரியறது இல்லை தூஷ்ணீம் பாவா அந்த தூஷ்ணீம் பாவம் இருக்கு அந்த தூஷ்ணீம் பாவத்தை சுத்த போதம்தான் பிரகாசப்படுத்துகிறது நீங்கள் மறக்காமல் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் ஓஹோ சுத்த போதம் சில நேரம் பிரகாசப்படுத்துகிறது போதாபாசம் சில நேரம் பிரகாசப்படுத்துகிறது நீங்கள் எங்கேயாவது உபன்யாசமே அவுட்டு அதனால் ஞாபகம் வச்சுக்கணும் சுத்த போதம் இல்லாமல் போதாபாசம் இல்லவே இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் போதாபாசந்தான் சம்சாரி சுத்த போதன் சம்சாரி இல்லை என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் தான் இங்கே முக்கியம் விவகாரம் பேசுகிற போதே இதை புரிஞ்சுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டால் போச்சுது அதனால் ஜாக்கிரத அவஸ்தையிலையும் நீ பாரு தூஷ்ணியும் பாவம் இருக்க ஒன்றும் நினைக்காமல் சில சமயம் திடீர்னு மனசு அப்படியே வெறிச்சு நடுறது வெறுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதே அந்த நேரம் அந்த அந்தகரணத்தை சுத்தபோதந்தான் பிரகாசப்படுத்துறது ஆக ஜாகரேபி தியாக தூஷ்ணீம் பாவாக சுத்தேன பாஸ்யத்தை சுத்தந்த சுத்த சைதன்யந்தான் அதை பிரகாசப்படுத்துகிறது தீவ்யாபாராச்சி பாஸ்யாக அப்படி அப்போ இப்போ நினைப்போம் அதுக்கு தான் இதை சொல்கிறதுக்கு தீவியாபாரங்களையும் புத்தியினுடைய வியாபாரத்தையும் அந்த கரணத்தையும் அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய விற்த்திகளையும் இது என்ன அந்தகரணங்கிறீள் அந்தகரணத்தினுடைய விறத்திகள்ங்கிறீளே அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும் அந்தகரணம் அந்தகரணத்தில் இருக்கிற விரத்திகள் இந்த ரெண்டையுமே போதம் பிரகாசப்படுத்துறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது ஏன்னா அந்தகரணத்தில் எந்தெந்த விறத்தி வர்றதோ அதுக்கு அந்தந்த பேர் வந்துவிடுறது இவள் வந்து நான் பேசின்னு இருக்கிற போது எனக்கு என்ன பேருன்னா ஸ்பீக்கர் பேசுபவன் எழுதுகிறபோது எழுதுபவன் ஓடும்பொழுது ஓடுபவன் படிக்கும் பொழுது படிப்பவன் அப்படிங்கிற மாதிரி அந்தக்கரணம்னு ஒன்று இருக்குது இந்த அந்தக்கரணம் வந்து நான் நினைக்கும் பொழுது அதுக்கு அகங்காரகான்னு பேர் இந்த அந்தக்கரணம் வந்து பழைய நினைவுகளெல்லாம் நினைக்கிறபோது அதுக்கு சித்தம்னு பேர் இந்த அந்தக்கரணம் வந்து இப்படியா அப்படியா என்ன தான் சொல்கிறார் இவர் என்ன சொல்லத்தான்னு சொல்கிறார் இன்னமும் போயின்ட்டுருக்கேன் அப்படின்னா அப்போ அது வந்து அந்தக்கரணத்துக்கு பேர் என்ன மனசு அப்புறம் வந்து இதுதான் சொல்கிறது இதுதான்ப்பா இதுதான் போதாபாசனையும் போதத்தையும் நன்னா பிரிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி தெளிவாக அது சொல்லிகிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கிறோம் வச்சுக்கோ அப்போ அந்தகரணத்துக்கு பேர் புத்தி அதனால் ஞாபகம் வச்சுக்கணும் அந்தக்கரணுங்கிறது ஒன்று அந்தக்கரணம் வந்து இந்த விவகாரம் இல்லாமையும் உட்கார்ந்துருக்கும் சும்மாவும் இருக்கும் விறத்தி இல்லாமையும் இருக்கும் அதான் தூக்கத்தில் ஒடுங்கியிருக்கு அப்போது இந்த அந்தக்கரணத்தினுடைய விற்த்தியை பொறுத்து தான் அதுக்கு பேரெல்லாம் வைக்கிறோம் ஆஹா அந்த கரணம் அந்த இப்போ நான்கிற போது நான் ஸ்பீக்கர் ரைட்டர் திங்கர் ரன்னர் அப்படின்லாம் நான் சொல்கிற போது இதெல்லாம் வந்து இது இதுக்கு இதுக்கு அந்த அந்த அந்த அந்த சொற்களெல்லாம் ஒன்றை சார்ந்துருக்கு அது மாதிரி அந்தக்கரணம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது கொஞ்சம் சூக்ஷமான விஷயந்தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் அந்த தூஷ்ணையும் பாவம் வந்து சுத்த போதத்தினால் பிரகாசப்படுத்துறது இங்கே நம்ம பேச வேண்டிய விஷயம் அது ஜாகிரத அவஸ்தையிலையும் கூட நீ இதை புரிஞ்சுக்கலாம்ப்பா சுசுக்தி அவஸ்தையை வந்து நீ தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நினைக்கணும் நீ ஜாகிரத அவஸ்தையிலேயே நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தேன் திடீர்னு என்னவோ மாதிரி எங்கேயோ எழுந்துட்டேன் அப்படி சொல்கிறோம் அப்படி பார்த்துட்டு பேசிகிட்டே இருக்கும் திடீர்னு எங்கேயோ அப்படியே அப்படியே எல்லாம் அப்படியே எல்லாம் நின்று போயிடுது ஸ்தப்தஹா ஸ்தப் ஸ்தப்தீபாவகா அப்படியே சடன்னாக அப்படியே இதாகிடுறோம் என்ன சொன்னேன் அப்படிங்குற பாருங்க அப்போ வந்து ஏன்னா நான் அப்போ ஒன்றும் கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறோம் ஒன்றும் கவனிக்காமல் ஒரு நிலை எங்கிட்ட இருந்திருக்கு அதை எது தெரியப்படுத்துறதுன்னா அது சுத்தம் பிரகாசப்படுத்துறது சுத்தமானது சுத்த ஒளிர்விக்கிறது ஆனால் எல்லா காலத்திலையும் சுத்தபோதமானது ஒளிர்விக்கிறது என்றாலும் அப்பொழுது சுத்தபோதமானது ஒளிர்விக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது அவ்வளவுதான் மற்ற காலங்களையும் சுத்தபோதம்தான் ஒளிர்விக்கிறது என்றாலும் அங்கு சிதாபாசன் சேர்ந்திருப்பதால் அது நன்றாக தெரிவதில்லை தூஷ்ணியின் பாவத்திலும் உறக்கத்திலும் சுத்தபோதம் பிரகாசப்படுத்துகிறது என்பது நன்றாக தெரிகிறது ஓரிடத்தில் அமர்ந்து நாம் சிந்திக்கும் பொழுது அது நன்றாக நமக்கு புரிகிறது ஓஹோ ரொம்ப விவகாரம் பண்ணுற போது நமக்கு வந்து அது நன்றாக தெரிகிறது இல்லை தூங்குற போது அது ஒளிர்விக்கிறதுன்னு நம்ம முழிச்சுற போது முழிச்சுட்டுருக்கிற போது விசாரம் பண்ணுற போது புரிகிறது அப்புறம் வந்து முழிச்சுன்ட்ருக்கிற போதும் அப்பப்போ வந்து மைண்டு வந்து இதாகிடுறது லயம் ஆகிடுறது இதுதான் இதுதான் பிரகாசப்படுத்துறதுன்னு நன்றாக தெரிகிறது அதிகமாக அந்த இடத்துல தெரிகிறதுன்னு புரிகிறது ஜாகரேபி தியஸ்தூஷ்ணீம் பாவசுத்தேன பாசியத்தை தீவியாபாராச்சி பாசியா இங்கே சொல்கிறார் தீவியாபாரங்களும் சித்துனால்தான் ஒளிர்விக்கப்படுகிறது ஆனால் எப்படின்னா சிதாபாசேனு சிதாபாசேனு பாஸ்யா சிதாபாசனோடு சேர்ந்து ஒளிர்விக்கிறது ஆனால் சிதாபாசனோடு சேராம சுஷுக்தியையும் தூஷ்ணீம் பாவத்தையும் ஒளிர்விக்கிறது இப்போ புரிஞ்சுடுதோ இல்லை புரிஞ்சு ஆகணும் வேறு வழி இல்லை இல்லைன்னு நான் மேலே போகணும் ஆகினால் அப்போ ஜாகிரதாவஸ்தையில் ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் சிதாபாசனோடு சேர்ந்து பிரகாசப்படுத்துறது சுசுப்தி அவஸ்தையிலையும் தூஷ்ணீம்பா தூஷ்ணீம் அவஸ்தையிலையும் சிதாபாசனோடு சேராமல் ஒளிர்விக்கிறது அப்படின்னு விவேகம் பண்ணுறது இதுதான் என்ன முதல்ல போட்டிருக்கேன் மூணாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது வரியை ஞாபகப்படுத்திங்க போதாபாசாத்து சுத்த போதம் அதி எத்தன தகா விவிச்சியாத் நமக்கு தெரியும் அதி எத்தனம் பண்ண வேண்டியிருக்கா எத்தனமா அதி எத்தனமாக பிரயத்தனமாக எவ்வளோ தூரம் பண்ண வேண்டியிருக்குன்னு தெரிஞ்சு போய்டும் இப்போ அதி எத்தனத்தகா விவிச்சியா இது கொஞ்சம் யோசிச்சு யோசித்து புரிஞ்சுக்கணும் நன்றாக ஆராய்ச்சி பண்ணி புரிந்து கொள்ளணும் சரி நான் வச்சுக்கணும் இதை இப்படி தான் புரிஞ்சுக்கணும் சரி நீங்கள் சொல்கிறத வந்து நான் வந்து சுத்த போதத்தை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடத்துல உட்கார போகிறேன்னா சொல்லப்படாது இங்கேயே கொட்டை கொட்டை முழிச்சுட்டுருக்கறதையே இங்கே கண்ணை மூடினால தூக்கம் தான் வரும் சுத்த போதம் பிரகாசப்படுத்துறதுங்கிறது முழிச்சபிறந்தான் தெரியும் அப்போ தெரியாது முழிச்சப்பறம் பழைய படியும் கிளாஸில் உட்காண்டால் தான் புரியும் ஆனால் இதில் அப்படிலாம் வரப்போகிறது என்னமோ அதை விட்டு விட்டு கொஞ்சம் நினைக்கணும்னுலாம் சொல்ல போகிறது தியானத்துக்கு சில மெத்தடெல்லாம் சொல்ல போகிறது அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்கலாம்ப்பா தீ வியாபாராஷ்ட சித் பாஸ்யாஹா சிதாபாசேன சங்கீதாக ஸ்லோகம் சொன்னதையும் அஞ்சாவது ஸ்லோகம் சொன்னதையும் நம்ம கொஞ்சம் நல்லா நினச்சி பார்ப்போம் ஜாகிரத அவஸ்தையிலேயும் சொப்னாவஸ்தையிலையும் சிதாபாசனுடைய விவகாரம் நன்றாக தெரிகிறது அதிகமாக தெரிகிறது ஆனால் உறக்கத்தில் சுத்த போதமானது அந்த உறக்கத்தின் அந்த அந்தகரணத்தின் ஒடுக்கத்தை பிரகாசிக்க செய்கிறது பிரகாசிக்கிறது ஒளிர்விக்கிறது பிரகாசப்படுத்துகிறது விழிப்பிலும் கூட அப்படி சொல்கிறது விழிப்பிலும் கூட ஜாக்ரே ஜாகரேபி விழிப்பிலும் கூட ஒன்றுமில்லாத தன்மையை மனதின் வெறுமையை சுத்தபோதம் ஒளிர்விக்கிறது விழிப்பு நிலையில் மனதின் வியாபாரங்களையும் சிதாபாசனோடு சேர்ந்து ஒளிர்விக்கிறது அப்போ சிதாபாசனோடு சேர்ந்து ஒளிர்விக்கிறதுன்னு சொல்கிற போதே நம்ம வேண்டியது அப்போ சுசுக்தி அவஸ்தையிலையும் தூஷ்ணீம் அவஸ்தையிலையும் சிதாபாசனோடு சேராமல் பிரகாசப்படுத்துறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அடுத்த ஸ்லோகம் வன்னி தப்த ஜலம் தாபயுக்தம் தேகச தாபகம் தாவது புத்தகத்தில் மாறியிருக்க வன் ஜலம் தா तापयुक्तं வ்ஜம் तथा। சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கலாம் எளிமையாக வன்னி தப்த ஜலம் தாபயுக்தம் தேகசிய தாபகம் பவதி ஜலம் வந்து நெருப்போடு சம்பந்தப்படுறபோது அதுக்கு அது தகிக்கும் தன்மை சுடும் தன்மையானது வருகிறது அது உடலை சுடுகிறது தேகசிய தாப்பகம் பவதி அதை உடம்பில் விட்டுண்டோமானால் நமக்கும் சுடுறது ஆஹ வந் தப்த ஜலம் தாபயுத்தம் பதி தேகமபிதி வந் தப்தலம் வந்னால் நெருப்பினால் சுடுவிக்கப்பட்ட சுடப்பட்ட ஜலமானது சுடும் தன்மை உடையதாகிறது அது உடலை சுடுகிறது சித் பாசியாக தீ அந்யம் பாசையே ததா அதுபோல ததா இந்த யதான் நீங்கள் போட்டுக்கணும் யா வந் தப்த ஜலம் தாபயுக்தம் தேகசிய தாபகம் பவதி ததா அதுபோல சித் பாஸ்யாக தீஹி இந்த பார்க்க இதுவரைக்கும் சுத்த போதம் போதாபாசம்னு சொன்னார் இப்போ சித்துன்னு சொல்லிவிட்டார் இது வந்து நம்ம கிரந்தங்களில் ஒரு பழக்கம் திடீர்னு சப்தத்தை மாற்றி விட்டுருது இந்த பதத்தை மாற்றி விடுறது டிக்ஷ்னரியே தேவையில்லையா இது கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் இது டிக்ஷ்னரியே தேவையில்லையா டிக்ஷ்னரி இல்லாமயே ஒரு ஒரு ஒரு பொருளு ஒரு பதார்த்தத்துக்கு எத்தனை பதம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது இது நம்ம நம்ம இந்திய நாட்டு நூல்கள் எல்லா நூல்களுக்கும் பொருந்துமா அது எல்லா கிரந்தங்களுக்கும் இப்படி பொருந்தும்னு ஆராய்ச்சியாளர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் அதனால் ஒரே ஒரு பதார்த்தத்துக்கு ஒரு பொருளுக்கு எத்தனை சொற்கள் இருக்கின்றன ஒரு பதார்த்தத்துக்கு எத்தனை பதங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத ஒரு டெக்ஸ்ட்டை படித்தாலே தெரிஞ்சு போய்டும் அப்படியே படிச்சுட்டே வர வர வர என்ன முதல்ல சொன்னதை மாற்றி திடீர்னு வரும் இந்த கீதையில் கூட ஒரு ஸ்லோகம் வரும் அந்த அஞ்சாவது அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுன கேட்பான் சந்யாசம் கர்ம கிருஷ்ண புனர்யோகம் சசம்சசி யேயே தோரேக்கன்மேபிரூஹி சுர்மஸ்யுன்னு சொல்றேன் கர்மயோகம் பண்ணு நீ சொல்றே எதப்பா சரி அப்படின்னு சொல்லு கேப்பா அவரு உடனே சொல்லுவார் சன்னியசர்மோகிரேயசராவுபோ தயஸ்து கமசன்னியசாத் கர்மயோகோவிசிஷியத்தைசன்னியசீயி நாங்க நிர்தந்தோஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் இப்ப எல்லாம் சரியா இருக்கு அர்ஜுனன் கேட்டது என்ன சன்னியாசம்னா கர்ம சந்யாசம்னா என்ன கர்ம யோகம்னா என்னன்னு கேட்டால் கிருஷ்ணர் பதில் சரியா தானே சொல்லிட்டு வர்றார் அடுத்த ஸ்லோத்தை பாருங்க சாங்கிய யோகோ ப்ரகக் பாலாக பிரபதந்தின சாங்கிய யோகம்னு ஏன் சொல்லணும் ஆச்சாரியர் உடனே கேட்குறாரு இத்தனை நேரம் சொல்லிகிட்டு இருந்தாரோ இல்லையோ சந்யாசம் கர்ம யோகம்னு சொல்லிகிட்டு இருந்தால் திடீர்னு என்னத்துக்கு இப்போ சாண்ய சாங்கிய யோகம்னு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா சாங்கியமேவ சந்யாசகா இது அஸ்மபி நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது அஸ்மாது வாக்கியாத்து நியாயத்து இப்போ இதிலேருந்து நமக்கு தெரிஞ்சு எதுக்கு இதை சொல்லினேன்னா இப்போ வந்து திடீர்னு சித் பாஸ்யாகாங்கிறார் இதை சுத்த போதம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவர் திடீர்னு இப்போ என்ன சொல்கிறார் சித் தீஹி ததாபாச யுக்தா அந்நம் பாசையே ததா அப்போ என்னென்னா நெருப்பு ஜலத்தை சுட வைக்கிறது அந்த ஜலம் உடம்பை சுடுறது அது மாதிரி சித்து சிதாபாசனை பிரகாசப்படுத்துறது சிதாபாசனுக்கு பிரகா அந்த அந்தகரணத்துக்கு சிதாபாசனை கொடுக்கறது அந்த அந்தகரணம் என்ன பண்ணுறதுன்னா இந்திரியத்வாரா விஷயம் பிரகாஷ் அதுதான் இந்த ஸ்லோகம் வேறு ஒன்றும் இல்லை இதுதான் விவேகத்துக்காக சொல்லியிருக்கு தீவியாபார சித் பாஸ்யாக தீஹி தீஹி சித் பாஸ்யா தீவிரத்தையா புத்தியில் இருக்கக்கூடிய விறத்திகளெல்லாம் சித்தானது ஒளிர்விக்கிறது அப்போ என்ன பண்ணுறது ததாபாச யுக்தா தத் ஆபாசயுக்தா சத்தி ஆபாசயுக்தா அந்யம் பிரகாச ஏத் அன்னியம் பாச ஏத் தத்துங்கிறது எது தீஹி அந்த தீயானது தத்துங்கிறது அந்த அர்த்தம் பண்ணிக்கணும் தது ஆபாச யுக்தா ஆப தது ஆபாச யுக்தா தீ அந்த ஆபாசத்தை உடையதான அந்த புத்தியானது அந்நத்து அந்நியம் பாசையே மற்றவைகளை ஒளிர்விக்கிறது எல்லாம் சுயஞ்சோதி பிராமணன்தான் எல்லாம் பிருகதாரண்ய கோபுர சுயஞ்சோதி பிராமணத்தை பார்த்தா அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது வித்தியாசம் கிடையாது எல்லாம் அதே ஆகினால் மனசை வந்து மன இந்திரியங்கள் மனசை வந்து சைதன்யம் பிரகாசப்படுத்துகிறது இது இரவல் வாங்கிட்டு கண்ணாடி எப்படி இருட்டறையை ஒளிர்விக்கிறதோ அதுபோல் ஒளிர்விக்கிறது கண்ணாடி வந்து ஒளிர்விக்கிற திருஷ்டாந்தம் முதல்ல நம்ம சொன்னோம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா வன்னி தப்த ஜலம் தாபயுக்தம் தேகச தாபகம் பவதி அது மாதிரி இது வந்து விவேகம் பண்ணு இது இது வந்து பிரகாசப்படுத்துகிறது அப்போ என்னாச்சு ஸ்வயம் பிரகாஷா சுத்த சித் சித்து அப்புறம் சிதாபாசகா அப்புறம் இது வந்து விஷயங்களை பிரகாசப்படுத்து சாதாரணமாக சொல்லுவோம் இந்திரியங்கள் விஷயங்களை பிரகாசப்படுத்துகின்றன இந்திரியங்களை மனது பிரகாசப்படுத்துகிறது மனதை நான் பிரகாசப்படுத்துகிறேன் என்னை நானே என்னை நானேன்னு கூட சொல்லப்படாது அகம் ஸ்வயம் பிரகாஷா அஸ்மி நான் தான் மனசு வழியா இந்திரியங்கள் வழியா உலகத்தை பார்க்கிறேன் உலகத்திற்கு அனுபவிக்கிறேன் ஆனால் வந்து டேரக்டாக நான் அனுபவிக்கலை சிதாபாசாரா ஏ நிதாபாசாரா பிர ஜத் பிரகாஷ்மி நாநாட்சிதரஸ்தாதீபிரபாபாஸ்வரம் ஜானம் எஸ் சுராதிக்கரணா பகிஸ்பந்தே ஜானா மீதி தமேவாந்தம் அனுபாத் ஏதத் சமஸ்தம் तस्मै श्री ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்குது இருந்தாலும் நான் இந்த இடத்துல அதை ஞாபகப்படுத்துகிறேன் எப்படி வந்து அந்த குடத்துக்குள்ளே வச்சுருக்கிற விளக்கானது எப்படி அதோடய துவாரங்கள் வழியாக போய் விஷயங்கள எல்லாம் வியாபித்து அதே அதுதான் அதை பிரகாசப்படுத்துகிறதோ அது மாதிரி ஆனால் இங்கே அவ்வளோ தூரத்துக்கு சொல்லலை சைத்தன்யம் வந்து அந்தஸ்கரணத்தை பிரகாசப்படுத்துறது அந்தஸ்கரணம் அந்த பிரகாசத்தை இரவல் வாங்கிண்டு இந்திரியங்களை பிரகாசப்படுத்தி இந்திரியங்கள் வாயிலாக உலகத்தை பிரகாசப்படுத்துகிறது என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது அதற்கு வன்னி தப்த ஜலத்தை சொல்லி இருக்கிறது எல்லாம் விவேகத்துக்காக சொல்கிற இப்படிலாம் நம்ம யோசிக்க யோசிக்க நமக்கு அந்த விவேகம் வந்துட்டே இருக்கும் பிரித்து இருப்போம் இந்த பிரிக்கிற ஒரு அபியாசம் பண்ணணுமோ இல்லையோ அதுக்காக அதை பிரித்து அடுத்தோகோஷா விஷய் சாத்திச்சி ூபாஷா விஷய சாத்தீச்சிமேனர் அந்த போதாபாசந்தான் அந்நத்தை மற்றதெல்லாம் பிரகாசப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறதுக்காக வேண்டிய இந்திரியங்களை பிரகாசப்படுறது விஷயம் சொல்லிவிட்டேன் இப்போ தான் விஷயமே இங்கே வர்றது விஷயமே இப்போ வர்றது ரூபாதவ் குணதோஷாதி விகல்பாக புத்திகா கிரியாக இந்த புத்தி என்ன பண்ணுறதுன்னா எல்லா விஷயத்துலையும் இருக்க ஆளெல்லாம் பார்க்குற போது எல்லா விதமான குணதோஷங்களையெல்லாம் கற்பிக்கிறது வஸ்துவில் வந்து உண்மையிலே குணதோஷங்கள்லாம் இல்லை என்ன பண்ணுறதுன்னா இது தான் எல்லா குணதோஷங்களெல்லாம் கற்பிக்கிறது இப்போ வந்து என்னாச்சு சுத்தபோதம் எங்கேயோ இருக்குது இப்போ நம்மெலாம் எதில் இருக்கணும் ஒருத்தரை வந்து ஒருத்தரை நாம் எடை போடுற போது நம்ம சுத்த போதமாக இருக்கோமா போதா பாசனாக இருக்கோமா நான் ஒருத்தரை இட போடுறோம் இவர் எப்படி அப்படின்னு நம்ம இட போடுற போது என்ன ரூ எது எதுவாக இருக்கும் போதாபாசனாக சுத்த போதமான தெரிகிறது போதாபாசமாக தான் இருக்கும் அப்போ அந்த புத்தி இந்த புத்தி இருக்கே இந்த போதாபாசனோட சேர்ந்திருக்கு புத்தி இல்லாட்டி இயங்காதே அது ஜடம் தானே புத்தி வந்து வேதாந்த சாஸ்திரப்படி ஜடம் போதாபாசன் இருக்கிறதுனால அதுக்கு சேத்தனவத் சேதனம் மாதிரி அது ஆயிடுறது அது வந்து என்ன பண்ணுறது உலகத்தை பார்த்து உலகத்தில் இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் அதுதான் கற்பிக்கிறதுங்கிறது ரூபாதவ் ரூபாதவுன்னா என்ன அர்த்தம் ரூபங்களில் பார்க்கக்கூடிய ரூபங்களில் அறியக்கூடிய விஷயங்களில் குணதோஷாதி விகல்பாக புத்திகா கிரியா புத்தி வந்து என்ன பண்ணுகிறது எல்லாம் இதுதான் சம்சாரத்தை விருத்தி பண்ணுறதுன்னு அர்த்தம் எல்லாம் நம்ம வந்து வெளியிலேயே எப்போ பார்த்தாலும் பராக்க பார்த்துட்டு இருக்காங்க யாராக இருந்தாலும் சரி யாருக்காவது வந்து உள்ளே போகணுன்னு தோன்றுறதோ உள்ளே போகணும் அந்த முகமாக போகணுன்னு தோன்றதோன்னு பஸ்ஸில் ஏறி உட்காந்தா கூட ஜன்னல் கிட்டே போய் இப்படி உட்காந்து இப்படி தான் பார்த்துருக்கேன் நான் வந்து பஸ்ஸில் உட்காந்தா நமக்கு அது பாருங்க எல்லாேருக்கும் அது சுபாவமாக இருக்குது நான் மாத்திரம் அது தப்பிச்ச ஆள் இல்லை யாராக இருந்தாலும் சரி நமக்கு வந்து அது சுபாவமாகவே இப்படி தோன்றுறது நம்ம பஸ்ஸில் எங்கேயாவது போய் உட்காந்தாலோ இதில் உட்காந்தாலோ உடனே ஜன்னல் கிட்ட உட்காண்டு அதுக்குள்ளே எதுனா இருக்குதுன்னு இப்படியே பார்த்து அங்க எல்லாம் பார்த்துட்டு ரோடெல்லாம் ஒரு சே போ யாருக்கும் அந்த அந்த போக முடிகிறது அந்த சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா ஆனால் தெரியல பராஞ்சிகா நிவ்யத் பராங் பசதி நான் அந்த ஆத்மன் என்ன பண்ணிட்டு இருக்கான் நான் பராக்கு பார்த்துட்டு இருக்கான்னு நம்ம நம்ம சொல்லிருக்க என்ன அங்கே பராக்கு பார்க்கறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பராக்குனாலே வெளியிலேயே போயின்ட்டுருக்குது எப்போ இந்திரிய லோலுப்பாக இந்திரியா ராமாக எப்போ பார்த்தாலும் விவகாரத்திலேயே ஒழின்ற அதை பற்றியே இது பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் அடிச்சுட்டு இப்படியே லைஃப் ஒடின்னு இருக்கு நம்மளை பற்றி நம்ம பார்க்கறதுக்கே இல்லை தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் வேறு எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு இருந்தால் அத்தனையும் கேடு தான் ஆகினால் உபனிஷத் சொல்கிறது கஷ்டித் தீரகா பிரத்யேகாத்மானது யாரோ தப்பித்தவறி மனுஷியானாம் சகசிரேஷு யாரோ ஒருத்தர் வந்து இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி பிரத்யக் உள்நோக்கி போகிறார்கள் உள்நோக்கின்னா எங்கேயாவது அப்படியே கிணத்துக்குள்ளே போய் உட்கார மாதிரி எல்லாம் கற்பனை எல்லாம் பண்ணப்படாது நான் யார் என்று தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை அவர்கள் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள் ஆக இதெல்லாம் புத்தியினுடைய க கற்பனைகள் எல்லாத்தையும் ரூபாதவு குணதோஷாதி விகல்பாக கிரியாக புத்திகா புத்தியினால் உண்டாகிறது அதெல்லாம் என்னென்ன அந்த விஷயத்தோடு அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த சித்து தான் அதோடு சேர்ந்து பிரகாசப்படுத்துறது எதுவோ அது சைத்தன்யம் மூலப்பிரகாசத்துக்கு பேர் சிதிகின்னு பேருன்னு சொல்கிறார் அடுத்த வரியில் அதை விரிவாக நாளை பார்ப்போம் என்று சொல்லி இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் ஹரி ஓம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியே பூர்ணஸ் பூர்ணமாதாஜப்பூர்ணமேவிஷேகா்ஷாரி ஓ